எண்ணூற்றி புராதன புராதனா எல்லோருக்கும் முந்தியிருப்பவள் அல்லது புராதனமான குணங்கள் இருக்க பெற்றவள் என்றும் சொல்லலாம் எண்ணூற்றி மூணு பூஜ்யா பூஜிக்க தகுந்தவள் அல்லது எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறவள் என்றும் சொல்லலாம் எண்ணூற்றி நாலு எல்லோருக்கும் புஷ்டியை கொடுப்பவள் ஒன்று அல்லது புஷ்கரம் என்ற பெயருடைய தீர்த்த ரூபமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு ரா லா என்ற அக்ஷரங்கள் அபேதமாகையால் அந்த நாமத்தை புஷ்கலா என்றும் சொல்லலாம் அப்போது எங்கும் வியாபித்திருப்பவள் என்று அர்த்தம் எண்ணூத்தி அஞ்சு தாமங்களை போன்ற நேற்றங்களை உடையவள் ஒன்று புஷ்கரம் என்ற பதமானது புஷ்கரம் பங்கஜே வியோம் கபலேபி என்ற விஸ்வகோஷவசனப்படி தாமரச புஷ்பம் ஆகாசம் ஜலம் முதலிய அனைக்க அர்த்தங்களை உடையது ரெண்டு ஜோதிஷா யோகங்களில் புஷ்கரம் என்று பெயருடையது ஒன்று உண்டு விசாஹாஸ்தோயாபானு காச்ச சந்திரமாக மூணு புஷ்கரம் என்பது பூமியையும் குறிக்கும் या पद्मकर्णिका யா பத்மர்ணி परिचक्षते, ये पद्मे யே பத் சாருரவ் தான் திவியன் பர்வனா பண்ணி பத்ம ம்ளேச்சதேஷாஸ் நானியோ பாக்கா தே சர்ணம் சுரத்விஷா ஏம் நாராயணாஷ்காச்சய புஷ்கள பாத்மம் நாலு க்ஷணக என்றால் நிர்வாபாரமாக ஒரு காரியமும் செய்யாமல் இருப்பது கால விசேஷம் உற்சவம் என்பதான அர்த்தங்கள் உண்டு நிர்வியாபாரஸ்தோ கால விசேஷோ ஆகவே மேலே சொல்லப்பட்ட பூமி முதலேவைகளின் நிர்வியாபார ஸ்திதியோடு இருப்பவள் புஷ்கரேக்ஷனா அஞ்சு புஷ்கரம் என்பது ஞக்ரோத ஆலமரத்தையும் குறிக்கும் அந்த மரங்கள் இருப்பதினால் புஷ்கரத்வீபத்திற்கு அம்மாதிரி பெயர் ஏற்பட்டதாக பத்மபுராணத்தில் சொல்லப்பட்டது புஷ்க ரத்ஷ்கர் அந்த மரத்தில் பிரம்மா இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆளிலையில் சயனித்திருப்பதாக சொல்வது வழக்கமாதலால் புஷ்கர பதத்தினால் அவரே குறிக்கப்பட்டதாகவும் சொல்லலாம் அவரிடத்தில் அம்பாள் கிருப்பையோடு கூடிய பார்வையுடன் இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் தா புரோக்தம் பகவத்யா கிலார்த்தகம் தேவி பாகவதம் மேலே சொல்லியபடி புஷ்கரம் என்ற பதத்திற்கு ஜலம் என்ற அர்த்தத்தில் ஜலங்களில் பார்வையோடு கூடியவள் என்றும் சொல்லலாம் ஜலங்கள் என்றால் தானி தானி சத்வர் என்று ஸ்ருதியில் சொல்லப்பட்டபடி தேவர்கள் மனுஷர்கள் பித்ருக்கள் அசுரர்கள் என்று அர்த்தம் எண்ணூத்தி ஆறு பரஞ்சோதிஹே சர்வோத்கிருஷ்டமான ஜோதி ஸ்வரூபமாக இருப்பவள் ஒன்று பிரம்மமானது சூரியன் முதலானவர்களுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கும் பரஞ்சோதி ஸ்வரூபமாக இருப்பதை தேவா ஜோதிஷா ஜோதிராசேம்தூரியோ பாதி நந்திர்தார்கேமா விந்தோய் அமே தமேவாந்தி யேனூஸ்தேஜசே பரம் ஜோதிருப்தை முதலான ஸ்க்கியங்களே என்பதனால் மனோ ஜோதிர் என்ற வாக்கியங்களில் பிரயோகிக்கப்பட்டபடி பிரகாசத்தை சொல்லப்பட்டது பிரகாசத்தோடு இருக்கும் அனாவிரதமான ஆத்ம ஜோதியே எல்லாவற்றிற்கும் மேலானது மேலே சொல்லிய வாக்கியங்களின் தாத்பரியம் மூணு தக்ஷணாமூர்த்தி சம்ஹிதையில் ஐந்தாவது படலத்தில் சொல்லப்பட்ட பரம் ஜோதி என்ற அஷ்டாட்சர மந்திரத்தின் ஏழு தாமரஸ்வரூபமாய் இருப்பவள் அவஸ்தை நிலை இருப்பிடம் பதம் முதலான அர்த்தங்களும் உண்டு சூரியகி வர்த்தந்தே தத்தாம திரிஷூ தமசும் போக் யச்ச பிரீர் வேதை துபயோ நிபியத்தை ஜாக்கூதா ச ஏாத்மாஷ் தமின் பிரக்கித்திருமாட்சிணம் சத்தியாநாதிலட்சம் ஃபமகம் சப்தலட்சே ரெண்டு அம்பாள் பர சர்வோர்த்தமான பதஸ்வரூபமாயிருப்பதை சைஷா மாகேஸ்வரி கௌரி மமசக்தி நிரஞ்சனா சாந்தா சத்யா சதானந்தா பரம் பதமிதிஸ்ருதி என்று கூர்ம புராணத்தில் சொல்லப்பட்டது மூணு பிரயோகத்தில் இதற்கு முந்திய நாமத்தையும் இந்த நாமத்தையும் பரஸ்மை ஜோதிஷே நம என்று சொல்ல வேண்டும் எட்டு மிகவும் சூட்ச் அணுவாயிருப்பவள் ஒன்று அதாவது என்ற சொல்லி இருப்பது போல் அணுவுக்கு அணுவாயிருப்பவள் என்று சொல்லப்பட்டதே அறிவதற்கு முடியாத ரூபத்தை உடையவள் என்று தாத்பரியம் தர்க்கசாஸ்திரத்தில் பாகஸ்தஸ்தஷ்டோயப் பிரமாணு சவுச்சதே என்று சொல்லப்பட்ட சகல மூலமான பரமாணு ரூபமாக அம்பாள் இருப்பதாகவும் சொல்லலாம் ஊன பரம சர்வோத்கிருஷ்டமான அனுமந்திர ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் எண்ணூற்றி பராத் பர உத்கிருஷ்டமாயிருப்பவற்றையும் விட சிரேஷ்டமாயிருப்பவள் உண்மை அதாவது உத்கிருஷ்டமாகச் சொல்லப்படும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களையும் விட சிரேஷ்டமாயிருப்பவள் என்று அர்த்தம் ரெண்டு பிரம்மாவினுடைய ஆயுளில் அளவுக்கு பரம் என்று பெயர் அதற்கு அதாவது அவ்விதமான கணக்கு அளவுக்கு உட்படாதவள் பராத் பரா பரதாமத்துவமும் பரமானுத்வமும் தான் காரணம் பிரம்மாவினுடைய ஆயுளில் ஒரு பகல் ஒரு ராத்திரி சேர்ந்தது பரம் என்றும் அவ்விதமான பகலையும் ராத்திரியையும் தனித்தனியாகச் சொல்லும்போது பராமன்றும் சொல்லப்படம் தம்மஸ்விய பராத்தமே ச ஈஷ்வாதிவதித்திரி ருஷூ ஸ்தூல தூக்மா தோமஸ்திவராவாரோ வஸ்திர காளி புராணம் எண்ணூத்தி பத்து பாஷகஸ்தா பாசத்தை கையிலுடையவள் அம்பாள் ராகஸ்வரூபமான பாசத்தை தன் இடது கைகளில் கீழாக இருக்கும் கையில் தரித்திருக்கிறாள் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது பாசங்களை தன் கைகளால் விளக்குகிறவள் என்றும் சொல்லலாம் எண்ணூத்தி பதினொன்னு பாசகன் த்ரீ பாசங்களை நாசம் செய்பவள் ஒன்று அதாவது அவித்ய அல்லது ஆசை முதலான பாசங்களை போக்கடிப்பவள் என்று அர்த்தம் ரெண்டு அனிருத்தன் பானாசுரனால் போடப்பட்ட நாகபாசத்திலிருந்து கிளம்பிய சர்ப்பங்களால் கட்டுண்டிருக்கும் போது அவற்றிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டதை ஹரிவம்சம் விஷ்ணு பாகவதமும் முதலிய வகைகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது நாகபாஷே தசியோ பகதே த वज्र भत्तं वीरं अनिरुद्धं வீரம் அனிதம் அபாஷ்தீ சேவி பிரசா தூத்தி பன்னெண்டு பரமதி எதிரிகளுடைய மந்திரங்களை விசேஷமாய் பேதனம் செய்பவள் உன்ன அதாவது தன்னுடைய உபாசகர்களுக்கு விரோதிகளான இராஜர்களால் தங்களுடைய பிரபுசக்தி மந்திரசக்தி உற்சாகசக்தி இம்மூன்றில் மூலமாய் ஏவப்படும் சக்தி விசேஷணங்களை துவம்சம் செய்பவள் என்று அர்த்தம் அல்லது பிறரால் அபிசாரமும் முதலியானவற்றை குறித்து பிரயோகம் செய்யப்படும் மந்திரங்களை அல்லது சத்ருக்களால் பிரயோகிக்கப்பட்ட அஸ் மந்திரங்களை நாசம் செய்கிறவள் என்றும் சொல்லலாம் இதை ஹரிவம்சத்தில் பிரத்யும்னனுக்கு இந்திரனால் தத்தஸ்திரிக்கர்ஹவிசே என்று சொல்லப்பட்டது மூணு அல்லது பர சர்வோத்கிருஷ்டமான மந்திரமாகிய பஞ்சதசியை மனு முதலான தன்னுடைய உபாசகர்களுக்கு பலவிதமாக விபேதனம் செய்பவள் சொல்லலாம் நாலு அவி என்ற பதமானது பாபத்தை குறிக்கும் என்றும் அவ்விதம் பாபங்களை போக்குவதனால் அவிமுக்த் அவிஷபேன பாபானி கத்தியந்தே ஸ்ருதிஷுவிஜய்ஹே தைர்முக்தம் நமயா தியக்தம் அவிமுக்திருதம் இந்தஅர்த்தத்தில் பரமந்திரிகளுடைய சர்வோத்கிருஷ்டமான அம்பாளுடைய உபாசகர்களுடைய பாபங்களை நாசம் செய்பவள் என்றும் சொல்லலாம் மூர்த்தா எண்ணூற்றி ரூபத்தோடு இருப்பவள் எண்ணூற்றி பதினாலு ரூபமே இல்லாதவள் ஒன்னு ரூபத்தோடி இருப்பவை மூர்த்தங்கள் வாயு ஆகாசம் முதலியவை அமூர்த்தங்கள் ரெண்டு அல்லது பஞ்சீகிருத்தமான ஆகாசம் முதலான ஐந்து மகாபூதங்களை மூர்த்தங்கள் என்றும் அபஞ்சீகிருத்தமான மகாபூத்த சூக்மங்களை அமூர்த்தங்கள் என்றும் சொல்லப்படும் பஞ்சமகாபூதங்களின் தாமசாம்சுவரூபம் ஒவ்வொன்றையும் இரண்டாக பிரித்து ஒரு பாதியை தனியாக இருத்தி மற்றொரு பாதியை நன்னான்காக பிரித்து திரும்பவும் நாளையும் ஏற்கனவே தனியாக வைக்கப்பட்ட பாதியோடு சேர்த்தால் பஞ்சீகரணமாகிறது இவ்வதம் பஞ்சீகிருத்தமான மகாபூதங்களிலிருந்து ஸ்தூல சரீரம் உண்டாகிறது பஞ்சீகரணத்தை பற்றி வேதாந்த சாஸ்திரங்களில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது மூணு துவா பிரம்மணோபே மூர்த்தம் என்ற சுதிவாக்கியத்திற்கு மேலே சொல்லிய இரண்டு விதமாகவும் வியாக்கியானம் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு அல்லது பிரபஞ்சத்தே மூர்த்தம் என்றும் சொல்லப்படும் மூர்த்தம் அக்ஷரம் ஜகத் விஷ்ணு புராணம் எண்ணூத்தி பதினஞ்சு அனித்ய திருப்தா அனித்யங்களான உபசாரங்களாலேயே அதாவது அவ்வித உபசாரங்கள் அனித்தியமாயிருந்தாலும் பக்தியோடு செய்யப்பட்டால் பிரீத்தி அடைகிறவள் என்று தாத்பரியம் ரெண்டு அனித்தி என்றால் சுவாசம் விடுவது என்று அர்த்தமாகையால் ஜீவனை குறிக்கும் ஜீவன்களால் அத்திருப்தா திருப்தி அடையாதவள் அனித்ய திருப்தா பிரம்மமானது எஸ்ய பிரம்மச்ச சத்திரம் சோபே பவத்த ஓ என்ற ஸ்ருவாக்கியத்தில்படி சர்வபட்சகமானதால் ஜீவன்களால் மட்டும் திருப்தி அடைவதில்லை என்று இங்கு சொல்லப்பட்டது மூணு அல்லது எந்தவிதத்திலும் திருப்தி அடைவில்லை என்பது இல்லை அதாவது எவ்விதமாக உபசரிக்கப்பட்டாலும் திருப்தி அடைகிறவள் என்றும் சொல்லலாம் அம்பாளுக்கு திருப்தியை விளைவிக்காதது இன்னது என்று சொல்லக்கூடியதாக யாதொன்றும் இல்லை எச்சிஞ்சித்தை கொடுத்தாலும் பக்தியோடு மட்டும் அது கொடுக்கப்பட்டால் அம்பாளுக்கு திருப்தி உண்டாகும் என்று தாத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயா தத்தம் பத்தியுபத்தம் அ அச்சனா பிரயத்தமீதை எண்நூத்தி பதினாறு முனிமாநா முனீஸ்வர்களுடைய மனதாகிய மானச சரசில் சஞ்சரிக்கும் ஹம்சபக்ஷியாக இருப்பவள் இதே மாதிரி முன்வந்த முன்னூற்றி எழுபத்தி நாமமாகிய பக்தமானசம்சிகா என்பதில் சொல்லியிருக்கும் விஷயங்களை பார்க்கவும் ரெண்டு மானசம் என்பதனால் பகுமானம் மரியாதை கெளரவம் என்பவை குறிக்கப்படும் ஹம்சிகா என்பது ஹம்சஹ கெஜ்ஜையை குறிக்கும் ஆகவே முனீஸ்வரர்கள் செய்யும் பகுமானத்தினால் கெஜ்ஜையணிந்தவள் போலிருப்பவள் அதாவது அதனால் சந்தோஷப்பட்டு நிறியம் உடையவள் என்றும் சொல்லலாம் ஏற்கனவே வந்த சத்திய சந்தா என்ற அறுநூத்தி தொண்ணூத்தி நாமத்தை பார்க்கவும் மேலும் சத்தியம் பேசுவது என்பதான விரதத்தினாலேயே அடையக்கூடியவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு சத்தியம் என்பது பிரம்மத்தை குறிக்கும் விரதம் என்பது உபசாரமாக சொல்லுகையில் பக்ஷத்தை குறிக்கும் பயோதம் பிராமணஸ்ய என்ற சுதிவாக்கியத்தில் விரதம் என்பது பக்ஷத்தை குறிப்பதற்கு பிரயோகம் செய்யப்பட்ட பதம் ஆகவே பக்ஷம் மாதிரி பிரம்மத்தில் பிரியமுள்ளவள் என்றும் சொல்லலாம் மூணு சத்தியமான சீக்கிரம் பலனை கொடுக்கக்கூடிய விரதங்களை உடையவள் என்றும் சொல்லலாம் அதாவது அம்பாளை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதங்கள் பலனை கொடுப்பவை என்று தாற்பயம் கிருஷ்ணனை அடைவதற்காக கோப ஸ்திரிகள் காத்தியாயனி விரதங்களை அனுஷ்டித்ததும் அதனால் அவர்களுடைய மனோரதங்கள் சீக்கிரமாக பூர்த்தியானதும் விஷ்ணு பாகவதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்ட அமோகமான அபய பிரதம விரதத்தையுடையவள் என்றும் சொல்லலாம் அஞ்சு என்ற சிவசூத்திர வசனப்படி சரீர தாரணத்தையே விரதமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதே. சிவபக்தி ஆகிய அமிர்தத்தில் பூர்ணமாயிருக்கும் சரீரத்தை கவனமாக தாரணம் செய்வதே ும் அவ்விதம் தாரணம் செய்வது காரியல்லை என்றும் அம்பாளுடைய பக்திக்காக மேலே சொல்லப்பட்ட விரதமானது சத்தியமாக அவசியமாக இருப்பதால் இந்த நாமம் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் இதை உத்தேசித்தே பட்டோ பலராால் சரீரதாரணம் பிரார்த்திக்கப்பட்டது அந்தருல்ல பீயூஷூஷித்தவ் பூஜோபோ காயரம் இ தன் என்ற பிராமணன் ஒருவன் ஒரு பன்றிக்காக பயந்து ஐ ஐ என்று சப்தம் செய்ததாகவும் அவ்விதமான பிந்து இல்லாத வாக்பவ பீஜத்தை சொல்வதான தபஸினால் மகாகவியாகவும் தேவி பக்தனாகவும் ஆனதாக சொல்லப்பட்டிருப்பதால் அவ்விதமான பிராமணனோட பின்னமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் அன்ஷரோ மகா மோர்கோ நாம்நா சத்யோஷரம் கோலமுகா சமுக जातो பிரேசித்தோச்சார்த்துஷ்டா பகவதி தட்ட சக்காரக் கவிராஜம் तयर्त्रा परमेश्वरी। देवी वस्तु தேவிகவா சம்பி வகசி வேநாத்தவாத்தீக வரே பிந்தும் வினம் திவமேவீ தரே वाचक्षुक्ति வாச்சு சுதாரத்தவமுச்சோ நியோதரா பதினெட்டு சத்திய ரூப காலத்திரத்திலும் பாதிக்கப்படாத ரூபத்தை உடையவள் அல்லது சத்தியத்தை செய்கிறவள் அதாவது சத்தியத்தை சம்ரட்சிப்பவள் என்றும் சொல்லலாம் சத் அசத் இவை இரண்டில் சத்யென்பதை சோமனானவர் அதாவது உமையோடு கூடிய சிவனார் காப்பாற்றி அசத் என்பதை நாசம் செய்கிறார் என்பதாக பஹ்ருவசத்தில் சொல்லப்பட்டது சச்சா சவசதி பஸ் தயோர் சத்யம் யோஜிபதி எண்ணூத்தி பத்தொம்பது சர்வாந்தர் எல்லாருடைய அந்தக்கரணங்களுக்கும் நியாமிக்கையாக இருப்பவள் உண் இதே மாதிரி ஸ்ருதியில் ஏஷத் ஆத்மா அந்தர்மென்றும் ஏஷோந்தர் ஷயோனி சர்வ என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது சர்வா அந்தர்யாமினி என்று பிரித்து சர்வஸ்வரூபையாகவும் எல்லோருக்குள்ளும் பிரவேசத்தும் இருப்பவள் என்றும் சொல்லலாம் இருப்பவள் அல்லது சத்ரூபியாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு அம்பானுடைய பாதிப்பிரதத்தின் மகிமையானது சர்வோத்கிருஷ்டமானது என்பதை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணூத்தி இருபத்தொன்னு பிரம்மாவை ஜீவித்திருப்பச் செய்பவள் இதே மாதிரி பிரம்மாணி பிரம்ம ஜனநாத் பிரம்மணோ ஜீவனே ந என்று தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பிரம்மாணர் என்றால் பிதாமகருக்கு பிரம்மாவுக்கு பெயராதலால் அவருடைய ஸ்திரீ பத்னி பிரம்மானி சரஸ்வதி அந்த ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் மூணு அணி என்றால் அணி புச்சேயோ என்று சாஸ்வத கோஷ வசனத்தின்படி புச்சத்தை வாலை குறிக்கும் ஆனந்தமய கோஷத்தில் கடைசிலிருக்கும் புச்சத்தின் சொரூபமாக பிரம்மம் இருப்பதாக பிரம்மண அனிஷ்த என்ற சுத்தியிலும் வேதாந்த சூத்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புச்சபிரம்ம ரூபமாக இருப்பதால் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் நாலு தன் சிறசில் சூலத்தின் கூரணி புச்சம் இருப்பதினால் மாண்டவிய மகரிஷிக்கு அணிமாண்டவ்யர் என்ற பெயர் ஏற்பட்டது எண்ணூத்தி இருபத்தி பிரம்மஸ்வரூபியாய் இருப்பவள் முக்தியின் போதும் கிடைப்பதும் பேதபாவம் சிறிதுமில்லாமல் சுவாத்மாவோடு அபிநதுமான ஞானத்திற்கு பிரம்மம் என்று ஆத்ம சம் வேத்யம் தத் ஜானம் பிரம்ம சங்கிதம் விஷ்ணு புராணம் எண்ணூத்தி இருபத்தி மூணு ஜனனீ சகல பிரபஞ்சத்தையும் உத்பாதனம் செய்பவள் சிலர்கள் இந்த நாமத்தையும் இதற்கு முந்தியதையும் சேர்த்து ஒரே நாமமாக பிரம்மஜனனி என்று சொல்லுவார்கள் அப்போது எண்ணூத்தி பத்தொன்பதாவது நாமமாகிய சர்வாந்தர்யாமினி என்பதை சர்வா அந்தர்யாமினி என்று இரண்டு நாமங்களாக பிரித்து சொல்லுவார்கள் அந்தர்யாமினி என்றாலேயே சர்வத்திலும் அந்தர்யாமினியாக இருப்பதாக சொல்லப்படுவதால் அம்மாதிரி பிரிவுக்கு சமாதானம் சொல்லப்படுகிறது எண்ணூத்தி இருபத்தி அநேக விதமான ரூபங்களோடு இருப்பவள் ஒன்று அதாவது முந்திய நாமத்தில் சகல பிரபஞ்சத்திற்கும் ஜனனியாக இருப்பதாக சொல்லியிருப்பதை அனுசரித்து அவ்விதமான பிரபஞ்சமெல்லாம் அம்பாளுடைய ரூபங்கள் என்பதாக இங்கு சொல்லப்பட்டது பஹூனி யஸ்ய ரூபானி ஸ்திராணி சரானிச்ச தேவமானுஷெரியஞ்சி பகுரூபா தத்திவ தேவி புராணம் பரஸ்வரூபத்தில் அம்பாள் அரூபமாயிருந்தாலும் கிரியாத்மிகையாக இருக்கையில் அநேக விதமான ரூபங்களோடு இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் அரூபா பரப வத் பகுரூபா கிரியாத்மிகா தேவி புராணம் இதே மாதிரி அம்பாள் ஒருவளாயிருந்தாலும் பண்டாசுரனை சம்காரம் செய்வது முதலான காரியங்களுக்காக எடுக்கப்பட்ட வெவ்வேறு ரூபங்களோடு இருப்பதால் அநேக ரூபா பகுரூபா என்று பண்டாசு என்பதாக கௌடபாத சூத்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு சூதசங்கிதையிலும் வர்ணரூபிணியான அம்பாளை பற்றி ஏக தர்ஷ சாத் சைவ ததா சோட்ட சதாஸ்திதா திண்ணா வா யாத்தாம்பே பராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் தவிதா என்பதனால் ஸ்வரம் வியஞ்சனம் என்ற இரு பேதங்களாக இருப்பதையும் சோட்டசதா என்பதனால் பதினாறு ஸ்வரங்களையும் துவாத்ரிம் என்பதனால் முப்பத்தி ரெண்டு வியஞ்சனங்களையும் பாக்கியான ல ஷ என்ற மூன்றில் லா என்பது ல என்பதோடு அபேதமாகையாலும் ஷா என்பது ஹ ஷா இவைகளின் செயற்கையானதாலும் ஹ என்பது ஹகாரண கலா ரூபோ விமர்சாக்கிய பிரகீர்த்தி த என்றபடி விமர்சுவரூபமாய் சகல வர்ணங்களுக்கும் மூலமாக இருப்பதாலும் அம்மூன்றும் தனித்தனியாக கணக்கிடப்படவில்லை அல்லது முப்பத்திரெண்டு என்பதனால் அதற்கடுத்தாற் போலுள்ள எண்ணிக்கையான முப்பத்தி மூன்றை சொன்னதாக வைத்து கொண்டு ஹா என்பதையும் சேர்த்து முப்பத்தி மூன்று வஞ்சனங்களையும் துவாத்ரிம்சத் என்ற பதத்தினால் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் அல்லது பரிபாஷா ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டபடி இந்த நாமசகசிரிய நாமங்களில் ஆரம்பரங்கள் முப்பத்தி ஆகையால் இதை அங்கு சொன்னதாகவும் சொல்லலாம் அஞ்சு அம்பிகையானவள் பரமார்த்தத்தில் ஒருவழாயிருந்தாலும் நர்த்தகி நடிகை மாதிரி பலவிதமான வேஷங்களை தரித்து பலவிதமான ரூபங்களோடு இருப்பதை அநேக இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது லக்ஷ்மி நர்த்தகி விேவிதம் விஷ்வம் ஜேய சர்வத்தை தகூமுராணம் தாட்சாய குட்டிலேதிணி காத்தய கமலேதி கமலாவதி ஏகா சத்தி பகவீ பரமாத்மோ அம்பாஸ்தவம் அல்லது அசந்தியாதாசகஸ்ரேணிகேருத்ரா அதிபூம்யான் என்று சுத்தியில் சொல்லப்பட்டபடி ருத்ரனானவர் கோடிக்கணக்கான ரூபங்களோடு இருப்பதாலும் ருத்ரனுடைய பத்னியான அம்பாலும் அவ்விதம் கணக்கற்றதான ரூபங்களோடு இருப்பதாலும் இப்பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் சகல சக்தி ரூபங்களும் அம்பிகையின் பதியான ருத்ரே அந்த சக்திகளுக்கெல்லாம் பதி என்றும் சொல்லப்பட்டிருப்பதுடன் அவ்விதமான எண்ணிக்கையற்றின் பெயர்களும் ஒவ்வொரு மகா புராணத்திலும் ஒவ்வொரு தந்திரத்திலும் சொல்லப்பட்டிருப்பதால் அம்பாளுக்கு பகுரூபா என்ற பெயர் ஏற்பட்டிருப்பதன் காரணத்தை பற்றி அதிகம் சொல்ல தேவையில்லை யார் ரவுத்ரி தாமசிண்டாண்டோ शक्ति चैव या சாத்து ஜீஷ் பாஷ்ணவஷ்டோட்டே தீர்மக்தி சுவாந்தி சர்வேதோ ப்ரக் ஏகைச்சோதரே சர்வாம் பகவான் ருதிர்தாஸ்தாஷ் தாவூஷ भजते सर्वता दास्तु ராயேஸ்ஸஸ் தசீத சிதந்தாஸ்தவ மந்திரிணோய பராப்புணம் உமவே பத்னி நணம் லமு சௌ மீட்ட சே தா பிவா கிதாஸ்து வர நேஷா சுத்த விதையயாரூட்ட பரா பிரிவா தாரா சாசி ஜாத்தவியா பரமீ भुवनेशी च शिवे மஹாத்மா தாச்சாபா முகித்து புவனேஷிபராம்பீவே தாராரு தசுவீதிலீமி காமக்கலா பிரி விஷ்ணோர் தாராதிக்கா அன்னபூர்ணா சிவசா பத்யேஷிவே நவூத்தேக इमा ீச்ச நவசாச்சனையாச்சூப்பந்தரிபுரா சித்தாந்தம் எண்ணூற்றிஇருபத்தி அஞ்சு ஞானவான்களால் பூஜிக்கப்பட்டவள் ஈஸ்வரனை உபாசிப்பவர்கள் நான்கு வகையானவர்கள் என்பதை கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது சதுர்விர்த்தோ அர்த்தி இவர்களில் ஞானியானவன் தான் ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்திருந்த போதிலும் லோகத்தினுடைய சேமத்தை உத்தேசித்து உபாசனை செய்கிறான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை பற்றி பலஸ்ருதி பாகத்தில் சொல்லியிருப்பதை பார்க்கவும் எண்ணூற்றி இருபத்தி ஆறு பிரசவித்ரி யாவற்றையும் படைத்தவள் அதாவது வியத் முதலான சகல பிரபஞ்சத்தையும் அல்லது சகல பிரஜைகளையும் பெற்றிருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது பிரஜா தாவ சமு மகதாதி ஜமே சரி பராம் நமவீபரா மிகவும் அதிகமான கோபத்தோடு கூடியவள் ஒன்று அல்லது அம்பிகையின் தூதர்கள் பிரச்சண்டர்களாக மிகவும் கோபமுள்ளவர்களாக இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் ரெண்டு பிரம்மத்தின் கோபத்திற்கு பயந்து வாயு அக்னி சூரியன் முதலானவர்கள் நடந்து கொள்வதாக பீஷாஸ்மாத் என்பது முதலான ஸ்ருதிவாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அணு கோபம் கூட இல்லாதவனிடம் பிரஜைகள் என்றும் அப்படி பிரஜைகள் எவனிடம் மாட்டான் என்றும் என்பதாக காமாந்தகர் நீதி சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறார் மூணு இவ்விதம் பிரம்மமானது பயத்தை விளைவிப்பதை பற்றி பெயராகையால் அந்த புஷ்பத்தில் மிகவும் பிரீத்தியுள்ளவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் விஸ்வகோஷம் இதில் சொல்லிய இதர அர்த்தங்களையும் அனுசரித்து பிரதாபத்தோடு விளங்குகிறவள் பிரதாபசீலா என்பதான அர்த்தங்களும் சொல்லலாம் எண்ணூத்தி இருபத்தி ஆக்ஞா ஆக்யா கட்டளை ரூபமாக இருப்பவள் ஒன்று வேத வாக்கியங்கள் இன்னதை செய்ய வேண்டும் என்னதை செய்யக்கூடாது என்பதான விதி நிஷேத வாக்கியங்களாக இருப்பதாலும் அவைகள் ஏற்கனவே வந்த நிஜாக்யா ரூப என்ற நாமத்தில் சொல்லப்பட்டபடி அம்பிகையின் ஆக்யா இச்சா ஆக்ஞா ரூபங்களாக இருப்பதாலும் இந்த நாமத்தில் அம்பிகையே அவ்விதமான ஆக்யா ரூபமாக இருப்பதாக சொல்லப்பட்டது ஜீவோ பு ஜத்தாய பிரிங்கு முதபுராணம் ரெண்டு இதுநாம என்ற ஏகாஷரத்தையுடைய நாமமாகவும் சொல்லலாம் அப்போது குணபோக்தாவான புருஷனின் ஸ்வரூபத்தை உடையவள் என்று அர்த்தம் செவ்வாய் புத்திமான் முதலியோர்களுக்கு பெயர் புதே சௌம் ஏ அவ்விதமான ரூபங்களோடு இருப்பவள் என்றும் சொல்லலாம் நாலு ஞா என்றால் ஈஸ்வரனையும் அஜ்ஞ என்றால் ஜீவனையும் குறிக்கும் ஆகவே என்பது பிரம்மஸ்வரூபியான அம்பாளை குறிக்கும் எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது சகல ஜகத்துக்கும் தன்னில் பிரதிஷ்டிருப்பவள் அதாவது சகல பிரபஞ்சத்திற்கும் அம்பாளர் அதிஷ்டானமாயிருப்பதால் அவையெல்லாம் அம்பாளை ஆதாரமாக அடிப்படையாக கொண்டிருப்பதை இங்கு சொல்லப்பட்டது விஸ்வச ஜகத்திரதிஷ்டா பிரதிஷ்டா சர்வஸ்தூனாம் பிரஜைஷா பரமேஸ்வரி பிரம்மகீதை ரெண்டு பதினாறு அக்ஷரங்களினுடைய சந்தோவிசேஷத்திற்கு பிரதிஷ்டா என்று பெயர் மூணு ஜலதத்துவத்தில் இருக்கும் கலைகளில் ஒன்றுக்கு பிரதிஷ்டா என்று பெயர் அது ஆத்மாவை சிவபக்தியில் ஸ்தாபிக்க சொல்லப்பட்டிருக்கிறது சா பிரதிஷ்டா கலகேயோ நாலு இவை தவிர பிரதிஷ்டா என்ற பதத்திற்கு ஸ்திரமாயிருத்தல் கெளரவம் யச்சஸ்லோகத்தின் பாதம் நாளில் ஒரு பாகம் முதலான அர்த்தங்கள் உண்டு பிரதிஷ்டாஸ்தானோஹோ விஸ்வகோஷம் எண்ணூற்றி முப்பது பிரகடா கிருதிகி எல்லோரோலும் அனுபவிக்கப்படும் எல்லோருடைய அனுபவத்திற்கும் தெரிவதான ஸ்வரூபத்தோடு கூடியவள் பிரகடம் என்றால் வெளிப்படையாக தெரிவது என்று அர்த்தம் ரெண்டு மாயாரூபிணியாக அம்பாளை எல்லோரும் அகம்பிரபத் அகம் ால் அறிகிறார்கள் என்றும் சூதசம் கிதையில் சொல்லப்பட்டது தாம் அகம் பிரத்யா ஜானவ திவரூப நவிஜானி மாயய சூதசம்ஹிதை மூணு ஸ்ரீசக்ரத்தில் முதலாவது ஆவரணத்தில் இருக்கும் பிரகடயோனிகள் என்ற பெயருடைய தேவிகளின் ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் நாலு இந்த நாமத்தை அப்ரகடா கிருதி என்றும் பிரிக்கலாம் அப்போது பிரகடமாயில்லாத அதாவது ரகசியமான ஸ்வரூபத்தை உடையவள் அர்த்தம் அஞ்சு அப்சு ஜலங்களின் பிரகடா தெரியும் ஸ்வரூபத்தை உடையவள் அவ்வித நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் முப்பத்தி ஒன்னு பிராணேஸ்வரி இந்தியங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாயிருப்பியங்களுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதையாயிருப்பதானது ஜோதிராதித்யதினா மனநாத என்று வேதாந்தசூஸ்திரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஐந்து விர்திகளுடைய பிராணனுக்கு பஞ்சபிராணங்களுக்கு அதிபதியாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் प्राणस्य, அண சப்தம் அதாவது வேதம் பிராணஹா அதற்கு ஈஸ்வரி என்றால் அதனால் பிரதிபாதிக்கப்படும் தேவதை என்று அர்த்தம் सर्वे, வேதாயி ஸ்ருதி எண்ணூத்தி முப்பத்தி 832, பிராணதாத்ரீ பிராணன்களை கொடுப்பவள் ஒன்று அதாவது சகல ஜகத்தையும் உயிருடன் இருக்கும்படி செய்பவள் என்று அர்த்தம் ரெண்டு அல்லது ஏகாதச இந்திரியங்களையும் கொடுப்பவள் என்றும் சொல்லலாம் பிராணன் என்ற பதமானது இந்திரியங்களை குறிக்கும் என்பதாக பிராணம் அனுக்கிராமந்தம் சர்வே பிராணா அனுமாந்தி என்ற சுதிவாக்கியத்தின் அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே அர்த்தமானது சப்தகதேர் விசேஷித்தவாச்ச என்ற வேதாந்த சுத்திரத்தினாலும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது எண்ணூத்தி முப்பத்தி மூணு பீட்டரூபி ஐம்பது பீட்டங்களின் ரூபமாயிருப்பவள் உன் பஞ்சாசத் என்ற பதமானது சாதாரணமாக ஐம்பது என்ற அர்த்தமாயிருந்த போதிலும் இங்கு இலட்சணைகளால் மறைப்பொருளாக எண்ணிக்கையான ஐம்பத்தொன்றை குறிக்கும் இதே காரணத்தால் சாரதா திலகத்தின் முதல் ஸ்லோகமாகிய நித்யானந்தவ பொர் நிரந்தர பஞ்சாசத் அரணை கிரமாத் என்பதில் வரும் பஞ்சாசத் என்ற பதத்திற்கு ஐம்பத்தி ஒன்று என்பதாக தன் சொல்லப்பட்டிருக்கிறது லோகத்திலும் சாதாரணமாக பத்து இருபது என்பது போல் பத்து பத்தாக சொல்லும் போதும் நூறு ஆயிரம் என்பதாக சொல்லும் போதும் ஒன்று இரண்டு குறைந்திருந்தாலும் அல்லது கூட இருந்தாலும் அதை பாராட்டாமல் எண்ணிக்கை பெரியதாக இருப்பதை மட்டும் காட்டுவதற்காக பூர்த்தியான எண்ணிக்கையாக சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம் இது தவிர சகசிர சதம் என்ற நியாயத்தின்படி நவாவதாரத்தை தசாவதாரம் என்றும் ஜெகத்ய அயோத்தியாதிபதி என்றும் சிற்சிற காரணங்களைக் மா பஞ்சாசத் என்பதாக சொல்லப்படுவதையும் நாம் பார்த்தாலும் ஒன்றாக கணக்கிடுவதாலும் தனியாக கணக்கில் சேர்க்காததினாலும் அக்ஷர் மாலையில் அதை மேருவில் சொல்லி பாக்கிமிகளை ஐம்பதாக சொல்வதினாலும் அவ்விதம் பஞ்சாசத் என்று சொல்லப்படுகிறதே தவிர அது வாஸ்தவத்தில் ஐம்பத்தி ஒன்று என்பதாக எண்ணிக்கையை தான் குறிக்கும் இந்த அர்த்தத்தில் கவிகளால் என்பதாக பிரயோகம் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஞானாரண வர்ணத்திலும் என்பதாக ஞாசத்தை சொல்லிவிட்டு கடைசியில் பஞ்சாசத் கந்தர்பிபூஷணாம் என்பதாக சொல்லப்பட்டது இவ்விதம் இதர தந்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரைகளை அனுசரித்திருப்பதால் அங்கு சொல்லப்பட்ட பஞ்சாசத் என்ற பதமும் இதே அர்த்தத்தில் ஐம்பத்தி ஒன்று என்பதைத்தான் குறிக்கும் மேலே சொன்ன காரணங்களினால் இந்த நாமமானது காமரூபம் முதலான பீடங்களை தன்னுடைய ரூபமாக உடையவள் என்பதாக அம்பாளை சொல்கிறது அதனால் தான் ஒரு பாகமாக நியாசம் சொல்லப்பட்டது இவைகளையெல்லாம் முறையே ஐம்பத்தோரு மாத்துக்கைகளை வர்ணங்களை குறிக்கும் யாவன் மாத் தான் ஏகாசத் யு்தான்சேத் லலிதோபாகியனம் இந்த ஐம்பத்தோரு பீட்டங்களின் பெயர்களை பற்றி சிற்சில பாடாந்தரங்களில் இருப்பதில் வாமகேஸ்வர தந்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பது பின்வருமாறு காமரும் வாரணசீனேபாலம் பௌண்டிரவனம் கனியுப்ஜம் பூர்ணைலம் தார்ம் ஆமிரேஸ்வரே காமிரம் திரோஷாம கைலுன்கேதாரம் சந்திரபுஷரம் கீபீட்டமோங்க ஜாலந்திரம் மாலவம் தட்டம் ராஜேகம் மகாபம் கோரமேள அப்புறம் காலச்சேச்சய்ஜயா க்ஷீரம்ஹிநாப்பு புரம் உடீச்சச்சி மாயா த जलसो मेरोर वामन महालक्ष्मी ஜலசோமய்லோமேரோவர மஹேந்திரோ வாமச்சைஹிபுரமேவாலீபூரோடான் யாச்சிரமரம் எட்டாசமு மாதக்கூக இவற்றின் பெயர்களை ஞாசம் செய்யும் போது அம்காரரூபாய நமகா என்பது போல் சொல்ல வேண்டும் அஞ்சு இந்த பஞ்சாசத் பீடங்களின் பெயர்களை பற்றி இதர தந்திரங்களிலும் அவற்றின் பாஷ்யங்களிலும் சொல்லி இருப்பதை பற்றியும் அப்படி சொல்லி இருப்பவர்களை பற்றி தனக்கிருக்கும் அபிப்பிராய வேதங்களையும் பாஸ்கர தன்னுடைய பாஷ்யத்தில் விசேஷமாக சொல்லி இருப்பதுடன் சேதுபந்தத்திலும் சொல்லியிருக்கிறார் இதை பற்றியும் பீடங்களின் ஞாசத்தை பற்றியும் தெரிய விரும்புகிறவர்கள் அவற்றில் பார்த்து கொள்ளவர் ஐந்து ஐம்பத்தி ஒன்று என்று சொல்லாத வரையில் பஞ்சாசத் என்பது ஐம்பதைத்தான் குறிக்கும் என்று பிடிபாதமாக சொல்லுவது இன்னொரு சமாதானமும் உண்டு இந்த நாமத்தில் வரும் ரூபம் என்ற பதமானது ஒன்று என்ற எண்ணிக்கையை குறிக்கும் என்பதாக சொல்லப்படும் என்பதான பிங்கள சூத்திரத்திற்கு ஹலாயுதர் முதலானவர்கள் அம்மாதிரி அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள் ஆறு பஞ்சாசத் பீட்டங்களை பற்றி சொல்லப்படும் பிரித்தாந்தம் ஒன்று உண்டு தக்ஷனுடைய யாகத்திற்கு சதி போனபோது அங்கு தன் புருஷனுக்கும் தனக்கு செய்யப்பட்ட அவமரியாதையை சகிக்காமல் தேவியானவள் அபிதம் நிந்திக்கும் தக்ஷனால் உண்டான மீது வெறுப்புற்று அதை விட்டுவிடவும் பரமசிவன் அங்கு வந்து உயிரற்ற சரீரத்தை பார்த்து துக்கித்து அதை தன் தோளில் மீது சாத்திக் வேறு ஞாபகம் யாதொன்றும் இல்லாமல் துக்காக சஞ்சரிக்க ஆரம்பித்தார் லோகங்களுக்கெல்லாம் நியந்தாவான அவர் இம்மாதிரி இருக்கவே சமஸ்தேவர்களும் விஷ்ணுவை அடைந்து ஈஸ்வரனுக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் லோகங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்கும்படி சதீதேவியின் வரையில் பரமசிவனுக்கு துக்கம் நீங்காது என்றால் சதீதேவியின் பல துண்டுகளாக செய்தார் என்றும் அவ்விதம் தேவியின் போனவுடன் பரமசிவன் ஸ்வயஞ்ஞாபகம் அடைந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது ஏற்பட்ட ஐம்பத்தோரு துண்டங்களும் பூமியில் அங்கங்கே விழவும் அந்தந்த இடமெல்லாம் தேவியின் மகா பீட்டஸ்தானங்களாக ஏற்பட்டனவென்றும் சொல்லப்படும் एनूती मुपत् नाल विश्रुंखला கர்மாதி நிர்பந்தங்கள் யாதொன்றும் இல்லாதவள் ஒன்று ஸ்ருங்கலை என்றால் கட்டும் சங்கிலி விலங்கு என்றர்த்தம் இங்கு கர்மா முதலான பந்தங்களை ஸ்ருங்கலையென்று சொல்லப்பட்டது அவை விதி நிஷேதங்களால் ஏற்படுவதாலும் விஷயங்களாக இருப்பதாலும் அவற்றினால் அம்பாளுக்கு யாதொரு விதமான பந்தமும் இந்த நாமத்தின் தாத்பரியம் பாபத்தை கொடுப்பவையும் புண்ணியத்தை கொடுப்பவையுமான கர்மாக்கள் எல்லாம் விலங்குகளாக சொல்லப்பட்டு அவ்விரண்டிலிருந்தும் தன்னை விடுவிக்க வேண்டுமென்று இந்த அர்த்தத்தில் அபியு வச்சனிருக்கிறதுங்க தங்கமாயிருந்தாலும் இரும்பாயிருந்தாலும் விலங்கு விலங்குதான் என்று சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது விசேஷமான கர்மாதி நிர்பந்த ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் மூணு என்ற விஸ்வகோஷத்தின்படி ஸ்ரிங்கலை என்றால் இடுப்பு வஸ்திரத்தின் மீது கட்டிக்கொள்ளும் கட்டி சூத்திரம் அரைஞன் என்று சொல்லலாம் அது இல்லாதவள் என்றால் நக்னமாயிருப்பவள் என்று தாத்பரியம் அலம்புரா முதலான கஷேத்திரங்களில் அம்பாளுடைய மூர்த்தி அபிதமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அம்பாளுடைய மஞ்சத்தை சுற்றி இருக்கும் ஜவனிகா திரை ரூபமானி தேவியின் தியானமும் அம்மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது பரிதோமணி மஞ்சசிய பிரலம்பமான வேறு ஜிகை தேவையில்லாதையாகையால் அவ்விதமாக தியானம் பொருத்தான் இருக்கிறது எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு விவிக்தனங்களில்லாத இடங்களில் இருப்பவள் ஒன்று விஜனமான ஜனங்கள் காணப்படாத ஸ்தலங்கள் எல்லாம் பரிசுத்தமானவை என்பதாக சர்வத்திர வே சொல்லப்பட்டது அமரோஷவசனம் ஜனங்களோடு இருந்தாலும் அதையும் பரிசுத்தமாயில்லாதபோதும் ஜனங்கள் இல்லாமல் அதையும் விப்த ஸ்தலம் என்பதாக சொல்லப்படும் அப்படி பவித்திரமான ஸ்தலமாயிருப்பதிலும் விஜனமாக இருக்கப்பட்ட ஸ்தலத்தை தான் இங்கு குறிப்பிடப்பட்டது அப்பேற்பட்ட விபிக் ஸ்தலங்களில் இருப்பவள் என்று அம்பாளை இங்கு சொல்ல ல்லப்பட்டது அபரவித்தாரமாயிருந்தாலும் ஜனக்கூட்டம் இருந்தாலும் தியானம் செய்வதற்கு தகுதியற்றதாகையால் அவ்விதமான இடங்கள் உபாசகனுக்கு அம்பாளுடைய ஆவிர்வாகம் உண்டாகாது மூணு அல்லது ஆத்மா அநாத்மா என்பவர்களை பற்றி விவேகமுடையவர்கள் மனதில் இருப்பவள் சொல்லலாம் எண்ணூற்றி முப்பத்தாறு வீரமாதா வீரர்களுக்கு தாயாராக ஹிதத்தை செய்பவர்களாக இருப்பவள் உன்னை அகமி பிரளயம் குர்வன் இதோகிணகா பிராக்ம பரோபுங் தேஸ்வாத்மானம் அசிவாபகம் என்றபடி பேதபாபத்திற்கு ஆதாரமான ஹிதம் என்பதை அதற்கு சத்ருபான அகமென்ற பிரளயமடையச் செய்யும் பராக்கிரமத்தை உடையவர்களாய் அசிவத்தை அமங்கலத்தை போக்குகிற ஆத்மாவில் இருப்பவர்களை வீரர்கள் என்று சொல்லப்படும் அம்மாதிரியான உபாசகர்களுக்கு ஹிதத்தை செய்பவள் என்று இங்கு சொல்லப்பட்டது சண்டை செய்து இறந்தவர்களை வீரர்கள் என்று சொல்லப்படும் மூணு வீரம் என்று வீரம் என்று பெயர் அதை அளப்பவள் வீரமாதா அதாவது பானபாத்திரத்தில் அடங்கிய மத்திய ால் ஆரா படுவள் என்று தாரியம் என்று பெயருடைய கொண்டதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் அவனை பற்றி பரமசிவன்யகு என்று புகழவும் அதை கேட்ட அம்பாள் அம்மாதாரியான புத்திரன் தனக்கு வேண்டுமென்பதாக ஈடு தஷஸ் மமோத் கண்டபுராத்த கதாஹமித் என்று கேட்டதன் பேரில் அவளை புத்திரனாக எடுத்து கொள்ளும்படி ஏஷயிருத்தி சுமத்தியமே என்று பரமசிவன் சொன்னான் என்றும் மேல் அவனை அழைத்து வரும்படி தன் சகியான விஜயா என்பவளை அம்பாள் அனுப்பியதாக இத்யா பிரேக் என்ற பத்மபுராணத்தில் இந்த விருத்தாந்தம் சொல்ல பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட பைரன் மாதா என்று இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு வியப் பிரசு ஆகாஷத்தை உண்டு பண்ணியவள் ஆகாஷத் என்று ஸ்ருதி வாக்கியத்தில் சொல்லப்பட்டபடி சகலமும் ஆகாஷத்தில் ஏற்பட்டதாலும் அந்த ஆகாசமும் ஆத்மன ஆகாஷம்பூதபடி ஆத்மாவிலிருந்து உண்டானதாக சொல்லப்பட்டிருப்பதாலும் அவ்வித ஆத்மா ரூபியாக அம்பாளை இங்கு சொல்லப்பட்டது எண்ணூத்தி முப்பத்தி முக்தியை கொடுப்பவள் முகூ என்றால் மோட்சம் அதை கொடுப்பவள் முகுந்தா ரெண்டு அல்லது விஷ்ணு ரூபாயிருப்பவள் என்று சொல்லலாம் அம்பாள் கிருஷ்ணரூபத்தோடு இருந்ததை அகோராத் விஸ்வம் ஜகத் தத்தோபிசஞ் ஆசக்திபே தே வினோ தாய் முதலாக தந்திரராஜத்தில் கோபால மந்திர பேத்தங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது கோபிகைகள் அம்பாளுடைய சக்தி விசேஷங்கள் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு முகுந்த புண்டரி என்ற விஸ்வகோஷ வசனத்தின்படி ஒரு ரத்ன விசேஷத்தையும் முகுந்தம் என்று சொல்லப்படும் எண்ணூத்தி நிலையா முக்திக்கு ஸ்தானமாயிருப்பவள் ஏற்கனவே சொல்லப்பட்ட சாலோக்கிய சாமி சாரூபிய சாயுக்ய கைவல்யம் என்ற ஐந்து விதமான முக்திகளிலும் அடையப்படுகிறவள் என்று தாற்பயம் எண்ணூத்தி நாற்பது மூல விக்கிரகரூபிணி சகல சக்திகளுக்கும் மூலபூதமான ராஜராஜேஸ்வரி ஸ்வரூபவாய் இருப்பவள் பாலா பகலா முதலான சகல சக்திகளும் சாம்பவி வித்யா ஷாமா என்ற மூன்று விதமான அம்பிகையின் ரூபங்களிலிருந்து உண்டானவை என்றும் அம்மூன்று ரூபங்களும் ஸ்ரீவித்யா ரூபிணியான அம்பிகையிடமிருந்து ஏற்பட்டனவென்றும் பூர்வோத்தராத்யா ஜாத்த என்பவை முதலான சூத்திரங்களில் கௌடபாதரால் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்விதமான ராஜராஜேஸ்வரி விக்கிரக ரூபமாக அம்பிகை இருப்பது இங்கு சொல்லப்பட்டது எண்ணூற்றி நாற்பத்தொன்னு பாவக்ஞ பாவங்களை அறிகிறவள் பாவ என்ற பதத்திற்கு அநேக விதமான அர்த்தங்கள் உண்டு பாவ சத்தாஷ்டாத் என்ற அமரத்திலும் அமர சேஷத்திலும் சொல்லப்பட்டபடி பாவம் என்றால் சத்தா இருக்கை ஸ்வபாவம் அபிப்பிராயம் சேஷ்டை ஆத்மா ஜன்மம் யோனி புத்திமான் அர்த்தம் கிருபை லீலை விபூதி முதலான அர்த்தங்கள் உண்டு தஸ்த என்ற சூத்திரத்தில் சொல்லியபடி தர்மத்தையும் குறிக்கும் பாவ பிரதானமாக்கியாத்தம் என்று ஸ்மிருதியில் சொல்லியபடி பாவத்தையும் குறிக்கும் தாத்வார்த்தேவலுத்தோ பாவ என்றபடி தாத்துவின் கேவலம் சுத்தமான அர்த்தத்திற்கு பாவம் என்று பெயர் அஸ்திஜாய்த்தே பரிணமதே பரீட்சியர் நிரூப்தத்தில் சொல்லிய ஆறு விதமான விகாரங்களுக்கு ஷட்பாவங்கள் என்று பெயர் ரெண்டு பாவம் என்றால் பக்தியையும் குறிக்கும் தர்க்கசாஸ்திரத்தில் சொல்லப்படும் ஷட்பதார்த்தங்களுக்கும் பாவங்கள் என்று பெயர் பவக என்று சம்சாரத்திற்கு பெயராகியால் அதில் சம்பந்தப்பட்ட பாவர்கள் என்று பெயர் பவ என்றால் பெயர் அவரை சேர்ந்தவர்களை பாவர்கள் என்றும் சொல்லலாம் பா என்றால் காந்தி அதை வெளிப்படுத்தவர்களான சூரியன் முதலானவர்களை பாவர்கள் என்று சொல்லலாம் யோகினி ஹிருதயத்தில் மந்திரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஆறு விதமான அர்த்தங்களில் பாவார்த்தம் என்பது ஒன்று எண்ணூத்தி நாப்பத்தி ரெண்டு ரோகத்தை போக்கடிப்பவள் இம்மாதிரி சம்சாரமானது ரோகத்திற்கு சமமானதென்றும் பரமசிவனே அதை போக்கடிக்க வல்லவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நானியம் பஷாமி பைஷஜம் அந்த ராமாயணம் வியாதினோ பிரதிபக்ஷி தவரா எண்ணூற்றி நாற்பத்தி மூணு சக்கரப்பிரவர்த்தினி சம்சாரமண்டலத்தை மேலுக்கு மேல் நடக்கச் செய்பவள் ஒன்று அதாவது சம்சாரத்தை சக்கரம் மாதிரி சுற்றி சுற்றி சுழலும்படி செய்பவள் என்றும் சொல்லலாம் ஏஷா சர்வாணி பூத்தான பஞ்சபர்வியாபியமூர்த்தி ஜன்மவத்யம் சம்சாரய்ரவத் மனுஸ்மேஷரூஜுன்திஷேமயூத்தி யூடாணி மாயையீதை துரீயா காம் துரதிக்கி மமமாசி பரபிரம் மகிஷே சௌந்தர்ய ரெண்டு பவ என்ற என்ற சிவனுக்கு பெயர் அவரே சகல சகத்தின பந்த மோட்சங்களுக்கு ஈஸ்வரனாயிருப்பதால் சம்சாரத்தை பவச்சக்கரம் என்று சொல்லலாம் ி குபந்தரம் விஷ்ணு பாகவதத சக்கரத்தில் சிவன் அவஸ்தானத்தோடு இருப்பதால் அதையும் பவச்சக்கரம் என்று சொல்லலாம் சாதாரணமாய் கோணங்கள் பத்திரங்கள் தளங்கள் இவை இரண்டோடு கூடியதுதான் சக்கரம் என்பதாக தாந்திரிக்கர்களுடைய சித்தாந்தம் கோண பத்திர சமுச்சயம் சக்கரம் சூத்திரம் அப்படி இருக்க அனாகதம் முதலானவைகளில் கோணங்கள் இல்லாதிருக்கும் போது அவற்றை சக்கரங்கள் என்று எப்படி சொல்லலாம் பிரயோகத்திலும் அவற்றை அநாகதாப்ஜ நிலையா என்றது முதலான இடங்களில் கமலங்கள் ரெண்டுதானே சொல்லப்பட்டிருக்கிறது கேவலம் பத்திரங்களோடு இருந்தால் அதை கமலம் என்றும் கேவலம் கோணங்களோடு இருந்தால் அதை யந்திரம் என்றும் சொல்வதுதானே சித்தாந்தம் பத்திரங்களையே கோணங்கள் என்று கோணமாக சொல்லப்படுகிறது என்று சிலர் சமாதானம் சொல்வதும் சரியல்லவே இந்த சம்சயத்திற்கு பதிலென்னவென்றால் அந்த கமலம் என்று சொல்லக்கூடியதாயிருந்தாலும் மத்தியில் இருக்கும் கர்ணிகையில் திரிகோணம் இருந்ததாக பாவிக்கப்படுவதால் அவை சக்கரங்கள் தான் ஆகவே சக்கரங்கள் என்று அவற்றை சொல்வது கோணமாக சொல்வதல்ல இதே அர்த்தத்தில் தான் மேலே வந்த சூத்திரத்தில் பாஷ்யக்காரர் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார் நாலு ஸ்ரீசக்கரத்தில் அடங்கிய பிந்து அஷ்டதலம் சோடசதலம் சதுரஷ்ரம் பூகிருகிரயம் என்றவை சிவசக்கரங்கள் என்றாலும் பாக்கியான திரிகோணம் அஷ்டகோணம் தசரா யம் மன்வச்சரம் இவையெல்லாம் சக்திச்சக்கங்கள் என்று சொல்லப்படும் சதுர்வச்சிரைச்சிச்சிரைச்ச பஞ்சபிரைச்சம் ஸ்ரீச்சக்கம் சிவயோர்வபு திரோணம் அஷ்டோணம் தசகோணம் தான் சதுர்சாரம் சைத்தனா பஞ்சிந்தாஷ்டம் பத்மம் ஷோட்டச்சவத் சத்தும் ஸ்ரீ லலிதா திருஷதி இவற்றில் சிவசக்கரங்களுக்கு சக்தி சக்கரங்களின் சேர்க்கையினால் பிரபுத்வம் ஏற்படுகிறது என்பதாக சௌந்தர்யலகரில் ஸ்லோகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதையே தான் இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் அஞ்சு சக்கரம் என்று மனதிற்கு பெயர் என்றும் அதையே தான் விஷ்ணுமானவர் தன் கையில் சக்கரமாக தரித்து கொண்டு இருக்கிறார் என்றும் விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விஷ்ணு கரேஸ்தம் ஆகவே பவத் சக்கரம் என்றால் பரமசுவனுடைய மனதை குறிக்குமாகையால் அதை பிரதிவர்த்திக்கச் செய்பவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் எண்ணூத்தி நாற்பத்தி நாலு சந்தசாரா வேதங்களின் சாரமான உபநிஷத்துக்களின் ரூபமாய் இருப்பவள் ஒன்னு அதாவது உபனிஷத்துக்களால் நிஷ்கரிஷிக்கப்பட்ட சொரூபத்தை உடையவள் என்று தாத்பரியம் ரெண்டு சந்தஸ் என்ற பதமானது வேதத்தை குறிப்பதுடன் காயத்ரி முதலான சந்தோபிஷயங்களையும் பைன்கள தந்திரங்களையும் குறிக்கும் சாரம் என்றால் பலம் ஸ்திரமாயிருப்பது உத்கிருஷ்டமானது முதலியானவை குறிக்கும் சந்த பத்தியே சேதே சைராசாரபிலாஷயோகாரே பலேம ஜனிச்சே ஞாயை ஏ சனீரே சதனே சசாரம் விஸ்வகோஷம் மூணு சந்தஸ்களுக்குள் காயத்ரி மந்திரமே சாரமானதாகியாலும் அந்த காயத்ரியின் சாரமாக பஞ்சத சாட்சரி இருப்பதாலும் அம்பாளுக்கும் ஷீவியையும் அபேதமாகியாலும் சந்தஸ் சாரா என்பதாக அம்பாளுக்கு இந்த நாமம் ஏற்பட்டது இதை பற்றி பாஸ்கர ராயரால் ரகசியத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது சஞ்ஞா விக்கேஜ பிரே சாரூாய தேத்துவப்ப பரம்தோய காமயோனி கமலேத்தியம் சங்கேத்தை சத்தகை வவஹாதி நட்டம் யா விதாத்த இதன் கடைசி ஸ்லோகத்தில் வேத புருஷனும் எந்த வித்தியை வெளிப்படையாக சொல்லாமல் காமயோனி கமலா என்பதை முதலான சங்கேத பதங்களால் ரகசியமான விதமாக சொல்லியிருக்கிறாரோ என்று சொன்னது காமயோனி கமலா வஜ்ரபாணிகசா மாதரி அதர்வண வேதத்திய திரபுரை பதினாறாவது ருக்காக இருக்கிறது இதற்கு பாஸ்கர ராயர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார் இந்த ருக்கில் காதி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது நாலு பைங்கள தந்திரத்தில் பிகௌ க்ளௌ மிஸ்ரௌ ச என்ற இரண்டு சூத்திரங்களில் ஸ்ரீசக்கரத்தை பற்றிய மகா பிரஸ்தாரமானது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தை பற்றியும் பாஸ்கர ராயர் சந்தஸ் சாஸ்திரத்தை பற்றி எழுதியிருக்கும் சந்தோபாஸ்கரம் என்ற கிரந்தத்தில் சொல்லியிருக்கிறார் வேறே சொல்லியபடி சந்தஸ் என்ற பதமானது பைங்கள தந்திரத்தை குறிக்குமாகியாலும் அந்த தந்திரத்தில் இங்கு சொல்லப்பட்டபடி ஸ்ரீசக்கரமானது சாரமாக பிரதிபாதிக்கப்பட்டிருப்பதாலும் இந்த நாமத்திற்கு இந்த அர்த்தமும் பொருந்தும் அஞ்சு சாரம் என்றால் பலம் அதாவது மகாத்மியம் என்று அர்த்தம் அம்பாளுடைய மகாத்மமானது சந்தஷுகளால் வைக்கரி ரூபமான வாக்குகளால் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் ஆறு சந்தஸ் என்றால் ஸ்வைராசாரம் தன் போல் நடந்து கொள்வது என்பதை குறிக்கும் என்று மேலே சொல்லிய விஸ்வகோஷ சொல்லப்பட்டிருக்கிறது மனதானது எந்தெந்த இடத்தில் சந்துஷ்டியை அடையுமோ அந்தந்த இடங்களில் அதை செலுத்த வேண்டும் என்றும் அப்படி இருக்கும் பரமானந்த ஸ்வரூபமானது பிரகாசிக்கிறது என்றும் மனஸ்துஷ்டி மனஸ்தற்றை தத் தத் பரானந்த ஸ்வரூபம் சம்பிரகாசே என்று விஜயான பைரவப்பட்டராகரால் சொல்லப்பட்டபடி உபாசக துரந்தராயிருப்பவனுடைய மனம் எதை செய்ய விரும்புமோ அதுவே தர்மம் அதை எதை செய்ய விரும்பாதோ அதுவே அதர்மம் இதே அர்த்தத்தில் சந்தேகத்திற்கிடமான வஸ்துக்களின் சத்துக்களுக்கு அவர்களுடைய அந்தக்கரண பிரவர்த்தியே பிரமாணம் என்பதாக சசாங்கி சந்தே என்று கல்பூத்திரத்தில் சொல்லப்பட்டபடி சமயாச்சாரத்தில் சொல்லப்பட்ட நிர்பந்தங்கள் எல்லாம் பிரௌடோல்லாசம் வரையில்தான் உபாசகனுக்கு ஆரம்ப தருண யௌட ததந்த உண்மன அனவசத்தங்கள் என்ற ஏழு தசைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன சமயாச்சாரத்தில் சொல்லப்பட்ட நியமங்கள் எல்லாம் உபாசகன் பிரௌடனாகும் வரையில்தான் அவனை கட்டுப்படுத்தும் அதற்கு மேல்பட்டவனாக ஆகிவிட்டால் அத்த பரம் என்ற கல்பசூத்திரத்தின்படி அவனை இஷ்டப்படி நடக்கலாம் என்று சொல்லப்பட்டது மதோ தர்ம அத்தர்மோ தர்ம என்று கவுலோபனிஷத்தில் சொல்லியபடி பிறருக்கு அதர்மமாக இருப்பவை அவன் செய்தால் தர்மமாகும் பிறருக்கு தர்மமாக சொல்லப்பட்டவைகளை அவன் செய்ய வேண்டுவதில்லை அவை அதர்மமானவைுது தர்மத்திற்கு ஆதார விதி நிஷேத அவன் கட்டுப்பட்டவன் அல்ல அவை அவனை குறித்து சொல்லப்பட்டவை அல்ல என்று தாத்பரியம் இப்படி உபாசகன் இருப்பதை பற்றி சொல்லப்பட்டதானது அகம் இதம் என்ற பாவங்களின் ஐக்கியத்தை அறிந்தவனும் சர்வம் சாம்பவி ரூபம் என்று கௌலோபனிஷத்தில் சொல்லியபடி எங்கும் அப்பாளுடைய ஸ்வரூபமாயிருப்பதான பாவனையிடையனுமான உபாசக புகழ் பற்றி சொல்லப்பட்டதே தவிர பிரரை பற்றி அல்ல பிபன்யன் வமன காத்தன் ஸ்வைராசாரம் அகந்தே தந்தையோரை பாவ என்ன அப்பேற்பட்ட மனசமாதியுடையவனுடைய விருப்பத்திற்கு விஷயமாயிருப்பவையெல்லாம் அவசியம் தர்மமாகத்தான் இருக்கும் என்பது இதன் தாத்பரியம் இதே அர்த்தத்தில் தர்மத்தின் பிரமாணங்களை பற்றி மனுஸ்மிருதி முதலியவைகளில் சொல்லுகையில் ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார ஆத்மஸ்துஷ்டிரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றில் ஆத்மஸ்துஷ்டி என்பதனால் மனதின் பிரவருத்தியைச் சேர் தானது மேலே சொல்ல பட்டபடி மனத்தை பற்றியது இல்லாவிட்டால் யாரும் எதையும் செய்ய இடமேற்பட்டுவிடும் எட்டு சந்தஸ் சந்த் சரணம் ஸ்வச்சந்த விறத்தி ஆனதை சாரமாக நியாயமாக உடையவள் சந்தஸ் சாரா ஒம்பது சந்தஸ் என்பது அபிலாஷையே இச்சையை குறிக்கும் அதையே சாரமாக ரூபமாக உடையவள் சந்தஸ் இதனால் அம்பாள் இச்சாசக்தி ஸ்வரூபமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு சாஸ்திர சாரா சாஸ்திரங்களுக்கெல்லாம் சாரமாயிருப்பவள் மந்திரசாரா மந்திரங்களுக்கெல்லாம் சாரமாக இருப்பவள் சாஸ்திர யோனித்வாத் என்ற பிரம்மசூத்திரத்தை து வேதத்தை குறிப்பதுடன் அதை அனுசரிக்கும் மீமாசா முதலானவைகளையும் குறிக்கும் இதே மாதிரி விதி வேதத்தில் சொல்லுவது போல் சொல்லுகிறவையெல்லாம் சாஸ்திரங்கள் என்பதாக தாந்திரிகர்கள் ஒப்புக்கொள்வதுடன் பரமதியிலும் வேதத்தை குறிக்கம் அத்துடன் தந்திரங்களில் சொல்லப்படும் மந்திரங்களையும் அவ்வித மந்திரங்களை சொல்லும் தந்திரங்களையுமே குறிக்கம் இந்த தந்திரங்கள் அறுபத்தி என்று கணக்கிடப்படும் எண்ணூத்தி நாப்பத்தி ஏழு தலோதரீ தளம் என்பது கரத்தளம் உள்ளங்கை முதலீவுகளை குறிக்கும் அவை போல் மெல்லியதாயும் சமமாயும் இருக்கும் உதரத்தோடு இருப்பவள் தலோதரி அம்பாளுடைய இடையானது அதிசூக்மாயிருப்பதை பற்றி ஏற்கனவே வந்த லக்ஷரோமத்தியமா என்ற முப்பத்தஞ்சாவது நாமத்தில் சொல்லி இருப்பதை பார்க்கவும் ரெண்டு இந்த நாமத்தை முந்தியில் இருப்பதிலிருந்து அதலோதரி என்று பிரிக்கலாம் அம்பாளுடைய விராட் சொரூபத்தில் அதலாதிமகாலோ காட்டியோபா கதாம் கதா என்று தேவிதையில் சொல்லியபடி அத்தலம் என்ற லோகமானது உதரப்பிரதேசமாக இருப்பதால் அதலோதரி என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் மூணு லலிதோபாக்யானத்தில் அடங்கிய லலிதாஸ்தவராஜத்தில் அம்பாளுடைய விராட் ஸ்வரூபத்தை வர்ணிக்கையில் அத்தலம் துபவேத் பாதோ வித்தலம் ஜானுணி ரசாதலம் கட்டி தேஷ்கு தரணி என்று சொல்லியிருப்பதை அனுசரித்தும் இங்கு தலோதரி என்று பொதுவாக சொல்லியிருப்பதை கொண்டும் ரசாதலமானது குறிப்பிட்டதாகவும் சொல்லலாம் எண்ணூத்தி நாற்பத்தி உதார கீர்த்தி மகத்தரமான அல்லது மிகவும் விஸ்தாரமான கீர்த்தியை உடையவள் ஒன்று அல்லது உத்கிருஷ்டமானதும் எங்கும் வியாபித்திருப்பதும் சீக்கிரம் கிடைக்கக்கூடியதுமான கீர்த்தியை தன்னுடைய உபாசனையினால் கிடைக்கச் என்று சொல்லலாம் லகுரம் அரம் திரு அக்ரி புராணத்திய கோஷவசனத்தின்படி அறம் என்றால் சீக்கிரம் என்று அர்த்தம் ரெண்டு ரூ என்பது தேவர்களின் தாயாரை குறிக்கும் அதனால் தேவர்களுக்கு அரா என்று பெயர் ஏற்படுகிறது ஆகவே அம்பாள் தேவர்களையும் கடந்ததான கீர்த்தியோடு இருப்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்ட ிருப்பதாகவும் சொல்லாம் மூணு ஆரம் என்றால் மங்களம் என்ற அர்த்தம் ஆகையால் செவ்வாய் என்ற கிரகத்திற்கு பெயர் அதை கடந்ததான கீர்த்தியுடையவள் என்று இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் அதாவது செவ்வாய் முதலான துஷ்ட கிரகங்களால் உண்டாகும் தோஷங்களை போக்கடிப்பவள் என்பது தாற்பயம் நாலு சூரிய மண்டலத்தில் இருக்கும் சகுடமான சைத்தன்யத்திற்கு உத் என்ற பெயர் உண்டு இதை பற்றி சுதையில் யோந்தித்யண்மயித்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆரா சர்ம பிரசேவிகா என்ற கோஷ வசனத்தின்படி ஆரா என்பது ஒருவிதமான ஆயுதத்தை குறிக்கும் அதை போன்றதாக கீர்த்தியோடு இருப்பவள் என்றும் சொல்லலாம் அஞ்சு அல்லது உத் என்றால் புருஷனுடைய துக்கத்தை கொடுப்பதான கீர்த்தி என்றும் அதை ஜெயிப்பதான கீர்த்தியானது அம்பாளுடைய உபாசனையினால் ஏற்படுவதால் அம்பாளுக்கு உதார கீர்த்தி என்றும் பெயர் என்பதாகவும் சொல்லலாம் ஆறு சகுண பிரம்மத்தை உபாசிப்பவர்களால் அடைய சொல்லப்படும் அபராஜிதம் என்ற பெயருடைய பரபிரம் நயமென்றும் இரண்டு அமிர்த மடுக்கள் போல் விஸ்தாரமானவை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றை பற்றி அனாவிருத்தி சப்தாத் என்ற பாஷ்யத்தில் ஸ்ரீமதாச்சாரியாலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இங்கும் மரமன்றதம் போல்ரு கீர்த்தியுடைய நாற்பத்தி ஒன்பது வைபவத்தோடு கூடியவள் தாமம் என்றால் கட்டும் கயிற்றுக்குப் பெயராகியால் கட்டில் அடங்குவதை அதாவது பக்குவப்படுவதை குறிக்கும் கட்டை கடந்த அதாவது அளவிலடங்காத பகு முடியாத வைபவத்தோடு அம்பாள் இருப்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது எண்ணூத்தி ஐம்பது வர்ணரூபிணி வர்ணங்களின் ரூபமாக இருப்பவள் திரிசஷ்டி சூட்டி சம்பு மதே மத பிராகுதேசம் புரோக்தா ஸ்வயம் புவா என்று பாணினி சிக்ஷையில் சொல்லியபடி ஆதியில் பரமேஸ்வரன் அறுபத் நாலு வர்ணங்களை அக்ஷரங்களை உத்தே உபதேசித்ததாக சொல்லப்படும் அவைகளின் ரூபமாக அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது வர்ணாசிரமம் என்ற பதத்தில் சொல்லப்பட்ட வர்ணங்களின் ரூபமாக இருப்பதாகவும் சொல்லலாம் வர்ணசங்கரமானது ஏற்பட்டால் ஜனங்களுக்கு மகத்தான ஹானியுண்டாகுமாயிலால் வர்ணங்களாகிற கட்டுப்பாடுகளின் அம்பால் இருப்பதாக சொல்லப்பட்டது ஒண்ணு பிறப்பு இறப்பு மூப்பு இவைகளால் தபிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விஸ்ராந்தியை கொடுப்பவள் அதாவது அவற்றால் ஏற்படும் துக்கத்தை போக்குவது ஆத்ம சுகத்தை கொடுப்பவள் என்று தாத்பரியம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று பிறப்பு இறப்பு மூப்பு இவை எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு சர்வோபனிஷதொத்குஷ்டா சகல உபநிஷத்துகளாலும் உத்கர்ஷத்தோடு பிரார்த்திக்கப்பட்டவள் ஒன்று உபநிஷத் என்ற பதமானது ரகசியமாயிருப்பதைக் குறிக்கும் இம்மாதிரியாகத்தான் எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தயா உபனிஷதா ததேவ வீரிய வத்தரம் பவதி என்று ஸ்ருதிவாக்கியத்திற்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்மாவை அத்வைத்தமான பிரம்மத்தினிடம் சேர்த்து அவித்யையும் அதிலிருந்து உண்டாகின்றவையையும் நாசம் செய்வதால் உபநிஷத் என்ற பெயர் ஏற்படுவதாக உபநீய உபநிஷன் மத என்று ஸ்ரீமதாச்சாரியாளால் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் தான் ஷ்ருதியின் சிரோபாகங்களையும் இரகசியங்களாயும் இருக்கும் ஐத்தரேயம் முதலானவற்றிற்கு உபனிஷத்துக்கள் என்று பெயர் ஏற்பட்டது ரெண்டு உத்குஷ்டா என்றால் உத்கர்ஷமாக கோஷிக்கப்பட்டவள் என்று இங்கு அர்த்தம் உத்கர்ஷம் என்றால் ஐக்கரூபியம் என்று இங்கு அர்த்தம் உத்கோஷம் என்றால் இறைந்து சொல்லுகிறது என்று சாதாரணமாகவே அர்த்தமாயிருந்த போதிலும் இங்கு அது குஷ்டா என்ற பதத்தினாலேயே உச்சேர்குஷ்டம் டு கோஷனம் என்ற கோஷவசனத்தின்படி கிடைத்து விடுவதால் உத்கர்ஷமாக கோஷிக்கப்பட்டவள் என்று அர்த்தம் சொல்லப்பட்டது மூணு ஐக்கரூபியம் என்பதனால் ஒவ்வொரு வேதாந்தத்திலும் சொல்லப்பட்ட சகுண பிரம்மத்தின் உபாஸ்திகளுக்குள் பேதமில்லாதது குறிப்பிடத்தக்கது இதுவே சோதனாத்ய விசேஷாத் என்ற வேதாந்த சூத்திரத்திலும் சொல்லப்பட்டது சகுண பிரம்மத்தின் உபாசனையை பற்றி எல்லா வேதாந்தங்களிலும் சொல்லப்பட்டிருப்பவர்களுக்குள் வேதமில்லையாகையால் அம்பாளுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது என்று தாற்பயம் எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு சாந்தியதீத்த என்ற கலாஸ்வரூபமாய் இருப்பவள் ஆகாசத்தில் இருக்கும் கலைக்கு சாந்தியதீத்தம் என்று பெயர் என்பதாக சாந்தியதீத்த கலாத்வைத நிர்வாணான போதைமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு அபிந்தமாக அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு கம்பீர அந்தம் என்றால் அளவிட முடியாத ஆழமாயிருப்பதற்கு பெயர் அதாவது அனந்தம் என்று தாற்பயம் ரெண்டு அல்லது மகாக்ரத மகத்தான மடுஸ்வரூபமாக இருப்பவள் என்று சொல்லலாம் அம்பிகை மகாத்ரத ஸ்வரூபமாயிருப்பதையும் அவ்வித ஸ்வரூபத்தை அனுசந்தானம் செய்வதனால் மந்திரத்தின் வீரியமானது அனுபவமாவதையும் மகாகிரதானுசந்தான மந்திரவீர் என்ற சிவசூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சூத்திரத்தினார்த்தம் பின்வருமாறு வார்த்திகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மஹாஹிரத இது பிரோக்தரக்தகவதிபரா அனுசந்தானிய விமர்சனம் மந்திரவீர்மிதி பிரோக் பூர்ணாஹன் விமர்சனம் ததீயனுபவரணம் ஸ்வாத்மனஸ்புட்டம் அதாவது மகாகிரத ஸ்வரூபமாயிருக்கும் அம்பிகையோடு தாத்தாத்மியமாக இருப்பதாக அனுசந்தானம் செய்து உபாசித்தால் தன்னுடைய ஆத்மாவின் உண்மையான ஸ்வரூபத்தின் அனுபவம் ஏற்படும் என்று தாத்பரியம் அம்பிகையானுவள் சகல ஜகத்துக்குள்ளையும் தனக்குள் இருந்து வெளிப்படுத்துவதாலும் அடங்காமல் இருப்பதாலும் மகாக்ரதம் என்ற பெயரோடு இருப்பதாக பரா பட்டாரிகா சம்பித் சக்தி புரஸ் என்று சொல்லது மூணு என்பது கணபதி பீஜம் ஆகவே அது கணபதியை குறிக்கும் அவருடைய பயத்தை போக்கடிப்பவள் என்பதனால் கம்பீரா என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு ககனாந்தஸ்தா ஆகாசத்தின் மத்தியில் இருப்பவள் உண் இந்த ஆகாச பதமானது தஹராகாசம் பஞ்சபூதங்களில் ஒன்றான பூத்தாகாசம் அல்லது பராகாசம் இவற்றை குறிக்கும் இவ்விதம் ஆகாசத்தின் மத்தியில் இருப்பதை தப்தோதி என்று ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு அல்லது ககனத்தின் ஆகாசத்தின் அந்தத்தில் நாசகாலத்தில் கூட இருப்பவள் என்று சொல்லலாம் மூணு ககனம் ஆகாசம் என்பது ஹகாரத்தால் குறிப்பிடப்படும் அந்தஸ்தங்கள் என்றால் யர வ என்ற எழுத்துக்கள் இவ்வைந்தும் பஞ்சபூதங்களுடைய பீஜாட்சரங்கள் இவை பஞ்சபூஜையின் போது சொல்லப்படுவது வழக்கம் இவை இந்த நாமத்தால் குறிக்கப்பட்டதாகவும் சொல்லலாம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கர்வித கர்வத்தோடு இருப்பவள் ஜகத்தை நிர்மாணிக்கும் விஷயத்திற்கு காரணமாயிருக்கும் பராகந்தர ரூபமாக அம்பாள் இருப்பதால் இந்த நாமம் ஏற்பட்டது கர்வத்தை அகந்த என்று சாமானியமாக சொல்லப்படும் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கானலோலுபானத்தில் விசேஷமாக பிரியத்தோடு இருப்பவள் கானம் என்பது தத ஆனந்த சுக்ஷீர கனமென்ற நான்கு வகைகளையும் வீணை முதலான வாத்தியங்களின் கானத்தையும் கந்தர்வகானம் முதலான வாய்ப்பாட்டுகளையும் சாமகானத்தையும் குறிக்கும் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கல்பனாரஹிதா கல்பனைகள் யாதொன்றும் இல்லாதவள் ஒன்று இந்திரியங்களுக்கு கோச்சரமான ஜகத்தை பற்றி நம்முடைய மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு கல்பனைகள் என்று பெயர் அவை வாசனாமயமானவை அவை எல்லாம் நாம கல்பித்துக் கொள்வதனால் அம்பாளுக்கு அவ்விதமான கல்பனை யாதொன்றும் இல்லை என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது கல்ப பிரளய காலத்திலும் கூட நார ஜீவன்களுக்கு செய்பவள் என்று பிரித்து அர்த்தம் கொள்ளலாம் சம்பர்த்த பிரளய கல்ப என்ற கோஷவசனத்தின்படி கல்பம் என்றால் பிரளயம் என்று அர்த்தம் ஜீவன்களை சரியான மார்க்கத்தில் அழைத்து போவதால் பரமாத்மாவுக்கு நரன் என்று பெயர் நய தீ தின ரஃப்ரோக்த பரமாத்மா சனாதனஹா ஆகவே அவரை சேர்ந்தவர்களான நாரஹா என்று பெயர் சகல வஸ்துக்களும் நாசமடைவதான பிரளய ஜீவன்களை அவர்களுடைய வாசனா ரூபமாக வைத்து காப்பாற்றுவதால் அவர்களுக்கு ஹிதத்தை செய்பவள் என்று அம்பாளை இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது அப்படி பிரளய ஹிதத்தை செய்யும் போது ஸ்திதி காலங்களில் ஹிதம் செய்வதை பற்றி சொல்ல தேவையில்லை என்று தாத்பரியம் மையனந்தே தம்போதோ ஆச்சரியம் ஜீவ விஷய நிர்ணயிக்கப்பட்ட ரூபத்தோடு இருப்பவள் ஒன்னு அதாவது வேதாந்த வாக்கியங்களின் முடிவானதாக சொல்லப்படும் ஸ்வரூபமாயிருப்பவள் என்று அர்த்தம் சரதித்தக்கம் நஷ்டத்தை சூத்தசி ரெண்டு கலா காஷ்டா என்பவை காலநியமத்தில் அவற்றில் காஷ்டா என்பது பதினெட்டு நிமிஷம் கொண்டது அவ்விதமான கால ரூபமாயிருப்பவள் சொல்லலாம் கலா காஷ்டாதி ரூபேணி விஸ்வசியோபரதே நாராயணே தேவி மகாத்மியம் மூணு காஷ்டா தாருகரித்ராயாம் காலமான பிரபேத்தையோ என்ற இரபச கோஷ வசனத்தின்படி காஷ்டா என்பது ஒருவிதமான மரத்தை குறிக்கும் அது சிவசக்திகளோடு அபிந்தமானது என்பதாக சமராள தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு பரமசிவனுடைய அஷ்டமூர்த்திகளில் ஆகாஷாத்மகமான மூர்த்திக்கு பீமன் என்று பெயர் அவருடைய பத்னி ரூபத்திற்கு காஷ்டா என்று பெயர் பத்து திக்குகளுடைய ரூபமாய் இருப்பவள் இவர்களுக்கு देव குமாரன் இருப்பதாகச் சொல்லப்படும் சராச்சராணம் பூத்தனா அவகாசத்தோமாஷ் பூத்தை மகாமேம்னோமே பரமாத்மனஸ்வதுஸ்வச்சூரிங்க நாம்னப்ப எல்லாவற்றையும் தாண்டி கடந்து இருப்பதால் காஷ்டா என்று பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் அத்தியதிதம் கிருத்னம் ஏகாம் ஜகத் கீதை எண்ணூற்றி அகாந்த பாபத்தை அகம் வள்கம் பாப்பேச்சு என்ற கோஷவசனத்தின் படி அகம் என்பது பாபம் துக்கம் இவற்றை குறிக்குமாகையால் அவைகளை நாசம் செய்பவள் அகாந்தா எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு தன் புருஷனுடைய சரீரத்தின் பாதியான ரூபத்தை உடையவள் ஒன்று இதனால் பரமசிவனுடைய அர்த்தநாரி ஸ்வரூபமானது சொல்லப்பட்டது பரமசிவனுடைய ரூபத்தில் பாதியாக அம்பாள் இருப்பதாக இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்வதுடன் அம்பாளே தன் காந்தனை பரமசிவனை தன் சரீரத்தில் பாதியாக உடைத்ததாயிருக்கிறாள் என்பதாகவும் அர்த்தம் சொல்லலாம் அதாவது பரமசிவனை பிரதானமாக சொல்லி அவர் சரீரத்தில் பாதியாக அம்பாள் இருக்கிறார்கள் என்றும் அம்பாளை பிரதான சொல்லி அவள்ரீரத்தில் பாதியாக பரமசிவன் இருக்கிறார் என்றும் இரண்டு விதமாகவும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் மூணு கா என்ற அக்ஷரத்தின் முடிவில் இருப்பது காந்தம் அதாவது என்ற அது குறிக்கும் அர்த்த பாகத்தை தன் ஒரு பாகமாக உடையவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் எண்ணூத்தி காரண ரெண்டு காரியம் காரணம் இவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவள் ஒன்று கேவல சைத்தன்ய ஸ்வரூபமான பரபிரம்மத்துக்குச் செய்ய வேண்டியதானது யாதொன்றும் கிடையாதென்று சொல்லப்படும் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் கீதை 2, காரணம் என்பது மூல பிரகிருத்தியையும் காரியம் என்பது மகத் முதலான தத்துவங்களையும் குறிக்கும் இவை இரண்டிற்கும் காரணமான பரபிரமஸ்வரூபிணியான அம்பாள் இருப்பதாலும் அம்பாளிடத்தில் அவை பரமார்த்தத்தில் இல்லாததாலும் இந்த பெயர் ஏற்பட்டதென்று சொல்லலாம் ந தஸ்ய காரியம் கரணம்யே ஸ்ருதி எண்ணூற்றி அறுபத்தி மூணு காம ஸ்ருங்கார கேலிகளை மேலுக்கு மேல் உடையவள் லலிதாம்பிகை ஸ்விங்கார ரசப் பிரார்த்தனை என்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டது அம்பாளுடைய காமக்கேளிகள் தரங்கங்கள் அலைகள் போல் அடுத்தடுத்து ஏற்பட்டு இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு காமகேலி என்றால் காமேஸ்வரருடைய கேளிகள் என்றும் சொல்லலாம் காமேஸ்வரருடைய ஸ்ரீங்கார கிரீடா விலாசங்கள் அம்பாளிடத்தில் அலைகள் போல் அடுத்தடுத்து ஏற்பட்டு வருவதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் எண்ணூற்றி அறுபத்தி நாலு பிரகாசத்தோடு கூடிய சுவர்ண தாடகங்களை உடையவள் எண்ணூற்றி அறுபத்தஞ்சு லீலையாக சரீரங்களை தரிப்பவள் ஒண்ணு அம்பாள் அவதரிக்கும் போது ரூபங்களை எடுப்பதானது லீலையாக அதாவது அநாயாசமாக எடுக்கப்படுகிறது என்பது தாற்பயம் ரெண்டு அல்லது தன் விளையாட்டுக்காக வினோதத்திற்காக ரூபங்களை எடுப்பவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் மூணு லீலை என்று பெயருடைய பதிவிரதா ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் இவள் பத்மராஜன் மகிஷி என்றும் மகாபதிவிரதை என்றும் இவளை பற்றிய விரத்தாந்தமும் யோக சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணூற்றி அறுபத்தி ஆறு அதாவது பிறப்பில்லாதவள் என்று அர்த்தம் இதே மாதிரி ஷ்ருல் அஜாமுகாம் லோகித கிருஷ்ணுக்லாம் என்றும் ந ஜாத்தோ ந ஜனிஷியே என்றும் கீதையில் நஹ ஜாத்தோ நேகம் ந ஜனிஷ் கதாச்சன க்ஷேத் சர்வூதா தகமஜஸ்மிருதும் சொல்லப்பட்டது ரெண்டு பிறப்பிருந்தால் மரணம் நிச்சயமாக உண்டு என்பதற்காக ஜாத்த சஹி திருபோ மிருத்யோ திருபம் ஜன்ம மிருத என்று சொல்லப்படுவதால் ஜென்மமே இல்லாதபோது மரணமும் இல்லை என்பதாக ஏற்படுகிறது இதையே தான் அடுத்த நாமத்தில் சொல்ல படுகிறது எண்ணூற்றி அறுபத்தி மரணம் இல்லாதவள் கஷயமென்றால் கிரகத்திற்கு பெயர் அதில் இருக்கும்போதே தன் உபாசகர்கள் விசேஷமாக முக்தியை அடையும்படி அம்பாள் செய்வதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் சாதாரணமான முமூட்சுக்கள் விஷயங்களிலிருந்து பயந்தவர்களாய் கிரகங்களை விட்டு ஓடிவிடுகிறார்கள் அம்பிகையின் உபாசகர்களோ கிரகங்களில் இருந்து கொண்டே முக்தியை அடைகிறார்கள் என்று தாத்பரியம் இதையே தான் பாஸ்கர ராயர் தன்னுடைய சிவஸ்துதியில் எதி தேவி மஹிம்வத்தில் கேகம் கர்ப்பித பிரணவதி என்றும் சொல்லி இருக்கிறார்கள் எண்ணூத்தி அறுபத்தி விசேஷமான சௌந்தரியகளோடு கூடியவள் முக்த சுந்தர மூட்டையோ என்ற கோஷவசனத்தின்படி முக்தன் என்றால் மூட்டனையும் குறிக்கும் அந்த நாமத்தை முந்திய நாமத்திலிருந்து அமுக்தா என்று பிரித்து முக்தர்களான மூடர்களான உபாசகர்கள் இல்லாதவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் எண்ணூற்றி அறுபத்தி பிரசாதினி சீக்கிரத்தில் அனுகிரகம் செய்பவள் ஒன்று அதாவது பக்தர்களுடைய உபாசனையினால் அம்பிகைக்கு சொல்ப சந்தோஷம் ஏற்பட்டு அனுகிரகம் செய்கிறாள் என்று தாத்பரியம் இதே மாதிரி பரமசிவனை பற்றி கிரமேணேன் முக்திராரி ஆராதநாத் உமே தஸ்மின் ஜன்மணி என்று சௌர புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு இவ்விதம் ஒரு ஜென்மத்திலேயே முக்தி கிடைத்து விடுவதாக சொல்லப்படுவதானது மிகவும் தீவிரமான பக்தியோடு கூடிய உபாசக சிரேஷ்டர்களை பற்றி சொல்லப்பட்டது சாமான்யமான பக்தியுடைய மறு ஜென்மம் அல்லது நான்காவது ஜென்மத்தில் முக்தி அடைவதாக சொல்லப்பட்டது அல்பே பாவே பியோ மர்தோ ஜன்மத்யாத் சிவபுராணம் அந்யா சம்பிரதாயே जपा कृतं ஜஹனிகல் தூத்தி எழுவது அந்தர்முகசம் அந்தர்முகமாக நன்றாய் ஆராதிக்கப்படக்கூடியவள் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று பகிர்முக சுதுர்லபகிர்முகமாக ஆராதிப்பதினால் கிடைப்பதற்கு அரிதாய் இருப்பவள் அந்தர்முகம் என்றால் ஆத்மாவை குறித்து உள்நோக்கிய சித்தவருத்தி பகிர்முகம் என்றால் விஷயங்களை குறித்து வெளிநோக்கிய சித்தவருத்தி அந்தர்முகமான சித்தவருத்தியோடு இருப்பவர்களால் அம்பிகை எளிதில் ஆராதிக்க கூடியவள் என்றும் பகிர்முகமான சித்தவருத்திகை அம்பிகை எளிதில் உபாசிக்க முடியாது இந்த இரண்டு நாமங்களில் சொல்லப்பட்டதே. சொல்லப்பட்டது இம்மாதிரி ஸ்ரீமதாச்சாரியாலும் என்பதாக சொந்த அலகரையில் சொல்லி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ருக் யஜு என்ற மூன்று வேதங்களின் ரூபமாய் இருப்பவள் ஒன்று சாதாரணமாக அத்தர்வண வேதத்தை கணக்கில் சேர்க்காமல் மேலே சொல்லிய மூன்றை மட்டும் சேர்த்து வேதங்களை த்ரயி என்று சொல்லுவது வழக்கம் ஸ்திரியாம் ருக் சாம யஜுக்ஷி இதி என்பது கோச்சவசனம் இவை மூன்றும் அம்பிக்கையின் ரூபங்களாகச் சொல்லப்பட்டது மமைராவேதா புராதனீ ருகஜுஷாமேண சர்காதோ சம்பிர்த்ததே இன்று அம்பாள் ஹிமவானுக்குச் சொன்னதான கூர்மபுராண வசனம் இருக்கிறது துமவேதமும் அதே மாதிரி அக்ன ஆயாஹி என்றபடி அகாரத்தில் ஆரம்பிக்கிறது என்றபடி இத்தோடு ஆரம்பிக்கிறது ஆக இந்த ஆரம்பரங்களான ஆ இ என்பனவற்றை கீழே சொல்லப்படி சேர்த்தால் சுஷி என்ற பெயருடைய வாக்வபீஜமானது ஏற்படுகிறது என்றும் அதற்கு த்ரைவித்ய என்ற பெயர் என்பதாக अकाराती அக்காதி சமேதோதா इकाराती சம்யோத்துஷு தன் ந யி மயி வியராணத்தில் சொல்லப்பட்டது ஆகவே திரயி என்பதானது வாக் பவீன குறிப்பதென்றும் அந்த ரூபமாக அம்பால் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் மூணு வேதங்களை கணக்கிடுவதில் அதர்வண வேதத்தை சேர்த்து நான்கு என்பதாக சொல்ல வேண்டும் என்றும் என்ற பதமானது வேதங்கள் மூன்று என்பதாக சொல்லாமல் எல்லா வேதங்களிலும் கர்ம உபாசன ஞான காண்டங்கள் என்ற மூன்றைத்தான் குறிக்கிறது என்றும் இன்னொரு வித அபிப்பிராயமும் உண்டு இதை பற்றி சாரதா திலகத்தில் வியாக்கியான முதலியவற்றை பார்க்கவும் எண்ணூத்தி த்ரிவர்கிவர்கத்தை வாசஸ்தானமாக உடையவள் த்ரிவர்கோ தர்ம காமார்த்தை என்ற கோஷவசனத்தின்படி தர்ம அர்த்த காமங்களை திரிவர்க்கம் என்றும் அவற்றுடன் மோட்சத்தை சேர்த்து சதுர்வர்க்கம் என்றும் சொல்லப்படும் எண்ணூத்தி எழுபத்தி மூன்று காலத்திலும் இருப்பவள் ஒன்று அதாவது பூத வர்த்தமான பவிஷ்யத் என்ற மூன்று காலங்களிலும் இருப்பவள் என்று அர்த்தம் ரெண்டு அல்லது பிரணவத்தின் பாகங்களான அகார உகார மகாரங்களிலும் அல்லது மூன்று லோகங்களிலும் அபேதமாக இருப்பதாகவும் சொல்லலாம் தவிர லோகத்தில் உள்ள மும்மூன்றாக சொல்லப்படும் திரிபுடிகள் எல்லாவற்றிலும் அம்பாள் இருப்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் திரையோ லோகாஸ்த்ரையோ தேவாஸ்யம் பாவகத்யம் திரிபுரம திரிபுரமாலினி தேவியின் ரூபமாயிருப்பவள் ஸ்ரீசக்ரத்தில் உள்ள அந்த சக்கரத்தில் அபிமானினியான தேவதைக்கு திரிபுரமாலினி என்று பெயர் எண்ணூத்தி ஆறு நிராமையா ரோகமே இல்லாதவள் எண்ணூத்தி எழுபத்தி ஏழு நிராலம்பா ஆலம்பம் யாதொன்றும் இல்லாதவள் ஆலம்பம் என்றால் பிடிப்பு என்ற அர்த்தம் லோகத்தில் உள்ள சகலமும் அம்பிகையால் நிறை பெற்றிருப்பதால் அவற்றிற்கெல்லாம் அவள் ஆலம்பனமாயிருக்கிறாள் அப்படி சர்வாலம்பனமாயிருப்பவளுக்கு திரும்பவும் ஆலம்பனம் இருக்க முடியாதாகையால் இந்த பெயர் ஏற்பட்டது எண்ணூத்தி எழுபத்தி தன்னுடைய ஆத்மாவினிடத்திலே கிரீடித்து கொண்டிருப்பவள் ஒன்று அதாவது தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் ஆனந்தத்தோடு இருப்பவள் என்று சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது தன்னுடைய ஆத்மாவை இரண்டாக பிரித்து அந்யோன்யமாக கிரீடித்துக் கொண்டிருப்பவள் என்றும் சொல்லலாம் ஆதியில் ஒன்றாக இருந்த பரபிரம்மமானது தான் தனியாக இருப்பதினால் சந்தோஷமடையாமல் இருக்கவே ஸ்திரீபுமான்களாக பிரிந்து கிரீடித்துக்கொண்டு சந்தோஷமடைந்ததாக ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ம சீயம்மத் சகையே தாசனம் ச இமமேவாத்மன்தேத பாத்தையா ஜெகத்தானது சிருஷ்டி காலத்தில் அம்பிகையின் மனதிலிருந்து உண்டாகி சம்ஹார அந்த மனதிலேயே ஒடுங்கி விடுவதாக சொல்லப்படும் அவ்விதமான ஜெகத்தானது அம்பிகையின் விசித்திரமான கிரீடோத்தியானமாயிருப்பதாலும் அது மேலே சொல்லியபடி அம்பிகையின் மனத்தில் இருப்பதாலும் அந்த தன் மனத்தையே கிரீடோத்தியானமாக ஆராமமாக உடையவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் ஏ தானகத்தென்ன ஆத்மா பிரம்மம் பிரம்மென்ன இவற்றுடன் ஆராம கிரீட்டனம் விளையாடுதல் என்பதை உடையவள் ஸ்வாத்மாராம அதாவது இரண்டிலும் இருப்பவள் என்று தாத்பரியம் அகம்ம பரம் ஜச்சம் துணியவசி வன்சி பௌமஸ் பரமாணவ தயிஸ்சேத்தம் அச்சேஷ மாணம் எண்ணூத்தி எழுவத்தி ஒம்போது சுத்தா அமிர்ததாரஸ்வரூபமாய் இருப்பவள் உன்னே சகஸ்திரத்தில் கருணிகையின் சந்திரமண்டலம் இருப்பதாகவும் அது அமிர்தமயமானதென்றும் சொல்லப்படும் குண்டலினி சக்தியானவள் ஷட்சக்கரவேதனம் செய்து சகசிரத்திற்கு வந்த பிறகு அங்கிருக்கும் சந்திரமண்டலத்திலிருந்து அமிர்தம் பெருக்கெடுவதை பற்றி ஏற்கனவே சுதாசாராபிவர்ஷினி என்ற நூற்றி ஆறாவது நாமத்திலும் அதற்கு பிந்தியமுள்ள நாமங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீமதாச்சாரியாளாலும் ியலகரையில் மஹிம் மூலாதாரே சுதாதாராசாரை என்று ஒன்போது பத்து ஸ்லோகங்களில் இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் அவ்விதமான அமிர்த பிரபாக ரூபமாக அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது தவிரவும் அப்படிப்பட்ட பிரபாகத்தை உண்டு பண்ணும் குண்டலினி ஸ்வரூபமாக இருப்பதாகவும் சொல்லலாம் ரெண்டு இவ்விதமான அமிர்த பிரபாகமானது டாக்கினி முதலானவர்களுடைய மண்டலங்களை வியாபித்து வருவதில் அம்மாதிரி சிரவிப்பதையே அம்பிகையின் ரூபமாக இங்கு சொல்லப்பட்டது மூணு சந்திரமண்டல அமதவர்ஷங்களிலிருந்து அக்னி சூரியன் முதலான தேவர்களுக்கு திருப்தி ஏற்படுவதாக சொல்லப்படும் அவ்விதமான அமிர்தர்ஷ ரூபமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் வாயு புராணம் நாலு ஜர விஷஹர பிரயோகங்களில் அம்பிகையானவள் அமிர்தவர்ஷிணியாக தியானிக்கப்படுவது வழக்கம் இதைப் பற்றி ஞானாரண வர்ணத்தில் என்பது முதலான இடங்களிலும் ஸ்ரீமதாச்சாராளுடைய சௌந்தர்யகரையில் கிரந்திம் மங்கே பியா என்று இருபதாவது ஸ்லோகத்திலும் சொல்லப்பட்டது அவ்விதமான ரூபத்தை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் ஒரு நினைப்பவர்கள் எல்லையற்றதும் ஆழம் கண்டுபிடிக்க முடியாததுமான சம்சார சாகரத்திற்கு உள்ளாவதில்லை என்பதாக சொல்லப்பட்டது சாரிதே குர்ம புராணம் எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னு யஜ்ஞ பிரியா யஜ்ஞங்களை பிரியமாக உடையவள் ஒண்ணு அதாவது யஜங்களால் அம்பிகையின் பிரியம் ஏற்படுவது என்று தாத்பரியம் ரெண்டு அல்லது யக்ஞோ வை விஷ்ணு என்ற சுதிவாக்கியத்தின்படி என்ற பதமானது விஷ்ணுவையும் குறிக்குமாகையால் விஷ்ணுவுக்கு பிரியமானவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் எண்ணூற்றி எண்பத்தி யஜ்யகர்த்தாவின் பத்னி ரூபமாக இருப்பவள் யஜத்தின் கர்த்தாவாக தீ தீக்ஷிதனாயிருப்பவனுக்கு யஜமானன் என்று பெயர் அவனை பரமசிவ ஸ்வரூபன் சொல்லப்படும் அவ்விதம் யஜமான ஸ்வரூபியான பரமசிவனுடைய பத்னிக்கு தீக்ஷா என்றும் புத்திரனுக்கு சந்தானன் என்றும் சொல்லப்படும் அந்த தீக்ஷா ரூபமாக இருப்பவள் என்று இங்கு சொல்லப்பட்டது யஜமானோத்மகோ மகாதேவோ புதை பிரபகிரே உகராஜமான பத்புருந்த சந்தனிங்க சப்மீயா தீட்சை சா தீட்சா பத் சம்பாத்திய சந்தன புத்தியுறம் எண்ணூத்தி மூணு யஜமான யஜமானனுடைய ஸ்வரூபமாய் இருப்பவள் உன்னை பரமசிவனுடைய அஷ்டமூர்த்திகளில் கடைசியான மூர்த்திக்கு யஜமான மூர்த்தி என்று பெயர் அதற்கே சிலர் ஆத்மா என்றும் பெயர் சொல்வார்கள் பஞ்சபூதானி சந்திரார்கோ ஆத்மோ திமுனி பூங்கவஹ மூர்த்தி ஷோ சிவ ஸ்யோ ஆத்மா தஷாஷ்டமி மூர்த்தி யஜமான பரா லிங்க புராணம் அந்த இரண்டு பெயர்களையும் இந்த நாமத்தில் சொல்லி அந்த பெயர்களுடைய மூர்த்தியின் ரூபமாக அம்பால் இருப்பது சொல்லப்பட்டது யஜமானஸ்வ ஆத்மா என்ற ரூபங்களை உடையவள் ரெண்டு அம்பிகையை எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னாவது நாமத்தில் யஜ்ஞத்தில் பிரியமுள்ளவள் என்றும் எண்ணூற்றி எண்பத்தி மூணாவது நாமத்தில் யஜகர்த்தாவான யஜமானனின் ஸ்வரூபமானவள் என்றும் எண்ணூற்றி நாமத்தில் அவ்விதமான யஜமானனுடைய பத்னி ரூபமானவள் என்றும் சொல்லப்பட்டதுடன் ஏற்கனவே வந்த எழுநூத்தி நாமத்தில் யஜ்ஞத்தின் ரூபமாகவே இருப்பவள் என்றும் சொல்லப்பட்டது கவனிக்கத்தக்கது மூணு பரமசிவனுடைய அஷ்டமூர்த்திகள் பஞ்சபூதங்கள் சந்திரன் சூரியன் யஜமானன் அல்லது ஆத்மா என்பவை இதை பற்றி ஏற்கனவே வந்த அஷ்டமூர்த்தி என்ற அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாவது நாமத்தில் பார்க்கவும் இந்த அஷ்டமூர்த்திகளின் சக்தி ரூபமாக அம்பாள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சவித்ரி சக்திரே க வகதி குச்ச பம் வனாஷம் சகலஜனி சா பாகி மாமியம் சகலஜனிஸம் எண்ணூற்றி எண்பத்தி நாலு adharamai தர்மத்திற்கு ஆதாரமாயிருப்பவள் ஒன்று அந்தந்த தேசங்களின் சிஸ்டர்களின் பரம்பரையாக வந்ததும் வேதத்திற்கு விரத்தமாயில்லாததுமான ஆச்சாரங்களுக்கு தர்மங்கள் என்று பெயர் தேசே தேசேய ஆச்சார பாரம்பரியக் கிரமாகத்தம்னச்சர்ம பிரரிகீர்த்திதான் சம்பர்த்த ஸ்மிருதி ரெண்டு அந்தவிதமான தர்மங்களின் ஆ நாலா பக்கத்திலும் அதாவது சகல தேசங்களிலும் இருக்கும் தாரா தடங்களில்லாத பிரபாக ரூபமாயிருப்பவள் தர்மாதாரா என்றும் சொல்லலாம் மூணு அல்லது தர்மத்தை ஆதாரமாக உடையவள் என்றும் சொல்லலாம் இதையே தான் தர்மத்தில் நிலையாயிருப்பவள் என்றும் சொல்லுவது சகலமும் தர்மத்தினால் நெடியோடு இருப்பதாக தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் என்று ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது தர்மத்தை எவற்றிற்கு ஆதாரமாக செய்பவள் என்றும் சொல்லலாம் அதாவது தர்மத்திற்கு சர்வாதாரத்துவமானது அம்பிக்கையின் மூலமாக ஏற்பட்டது என்று தாத்பரியம் எண்ணூத்தி எண்பத்தி தனத்திற்கு சுவாமினியாக அதிபதியாக இருப்பவள் குபேரன் தனத்திற்கெல்லாம் அதிபதியானதாலும் அம்பிகையின் முக்கியமான உபாசகர்கள் பன்னிருவரில் ஒருவனானதாலும் உபாசகனும் உபாசிக்கப்படும் தெய்வமும் அபேதமாயிருப்பதாலும் அம்பிகையானவள் குபேர ரூபமாயிருப்பவள் என்று இந்த நாமத்தில் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் எண்ணூற்றி எண்பத்தி ஆறு தன தானிய விவர்தினி பக்தர்களுக்கு தனம் தானியம் இவைகளை விசேஷமாய் அதிகரிக்கும்படி செய்பவள் எண்ணூத்தி எண்பத்தி ஏழு விப்ரம் பிரியமுள்ளவள் ஒன்று பிறப்பினால் பிராமணன் என்றும் அவன் சம்ஸ்காரங்கள் பெற்ற பிறகு என்றும் வித்யையை கிரகித்த பிறகு விப்ரன் என்றும் இம்மூன்றும் இருந்தால் ஸ்ரோத்ரியன் என்றும் சொல்லப்படும் வித்யை என்ற பதமானது ஸ்ரீவித்யையைத்தான் குறிக்கும் என்பதாக சாக்தர்களுடைய கொள்கை அபிதமான விப்ரர்களால் அம்பிகைக்கு பிரீத்தியானது விசேஷமாய் ஏற்படுவதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது அவித்யோபா ச வித்யோபா பிராம்கணோமகி தனுஹோ என்ற பகவதப்படி பிராமணன் வித்வானாயிருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னுடைய சரீரமாக இருக்கிறான் என்பதாக பகவான் சொல்லுவதால் விப்ரர்களாயிருப்பவர்களிடத்தில் விசேஷமான பிரீத்தி ஏற்படுவது என்பதை பற்றி காரணம் சொல்ல தேவையில்லை எண்ணூத்தி எண்பத்தி எட்டு விப்ரூபா விப்ரர்களின் ரூபமாயிருப்பவள் இது மேலே சொல்லிய பகவத் வசனத்திலிருந்தும் ஏற்படுகிறது ரெண்டு விப்ரர்கள் எல்லோரும் அம்பிகையின் ரூபங்கள் என்பதாக இந்த நாமத்தின் தாத்பரியம் வித்தியுடைய பிராமணர்களின் பெருமையை பற்றிய வாக்கியங்களில் சிலவை பின்வருமாறு யாவ தீர்வை தேர்வா தி பிராமணே வசந்தே ஸ்ருதி ப்ராமணாஜங்கீர் திரிஷூலோகேஷு வாக்கியத்து पराशरस्मृति. மூணு அல்லது ஏற்கனவே இருப்பதை விட அதிகமாக புஷ்டியடைய செய்கிறாள் அதாவது பிரம்ம உடையவர்களாக செய்கிறாள் என்றும் சொல்லலாம் அதாவது அம்பிகையின் மந்திர ஜபாதிகளால் பிராமணர்களுக்கு பூர்ணமான தேஜஸ் தபோபலம் முதலேவை உண்டாகின்றன என்று தாத்பரியம் சன்மானத்தால் பிராமணனுடைய தபஸானது குறையும் என்றும் அபமானத்தினால் தபஸானது விற்பியடையும் என்றும் பூஜிக்கப்பட்ட பிராமணனானவன் கறக்கப்பட்ட பசுவைப் போல் சோர்ந்துவிட ான் என்றும் புல்முதலிய ஆகாரத்தால் பசு எப்படி போஷணை அடைகிறதோ அம்மாதிரி பிராமணனானவன் ஜபங்களாலும் கோமங்களாலும் போஷிக்கப்படுகிறான் என்பதாக ஆபஸ்தம்ப ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது पूजितो विप्रो गौरी आभ्यायते यथा அப்பமா கட்சய அர்ச்சி பூஜித்தோக் கௌரிவசீத்தே ஆப்ராயேசு திருணைரமோமச்சராஜூத்திஎன்பத்திஒன்பது விஷ்விரமணக்காரிணி சமஸ்தமான பிரம்மாண்டங்களை உடைய பிரமணத்தை செய்பவள் ஒன்று என்றால் சுழறுதல் என்று அர்த்தம் பிரம்மாண்டங்களுடைய பிரமணம் என்பது அவற்றின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற யாதாயாதத்தை போக்குவரத்தை சொல்வது இதே அம்பாள் செய்வதாக இங்கு சொல்லப்பட்டது இதே மாதிரியாக பிராமயன் சர்வூத்தான தேவசை மகிமா தொலோகே ஏன்தம் பிராமிய தேக்கரம் என்று ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு தேவஸ்ய மகிமா என்பதானது அவரிடம் இருக்கும் சக்தி பிணியான அம்பிகையைக் குறிக்கும் ரெண்டு விஸ்வம் விஷ்ணுர்வஷ்காரஹ என்று விஷ்ணு சகசிரநாம வசனத்தின்படி விஸ்வம் என்ற பதமானது விஷ்ணுவை குறிக்கும் அதனால் விஷ்ணுவுக்கு பிரமணத்தை செய்பவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் அதை பற்றிய விற்தாந்தமானது காளிகா புராணத்தில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சமயம் விஷ்ணுவானவர் கருடாருடராக ஆகாஷ மார்க்கத்தில் செல்லும் போது காமரூபம் என்ற தேசத்தின் மேலாக போய்க் கொண்டிருந்தார் அப்போது கீழே நீலா விளங்கா நின்ற காமாக்கியா என்ற தேவியின் ரூப விசேஷமானது இருந்த போதிலும் அவர் இறங்கி அம்பிகையை நமஸ்கரிக்காமல் போய்கொண்டிருக்க அம்பிகையின் கோபத்திற்கு ஆளாகி அதனால் சமுதிரத்தில் விழுந்து சுழன்று கொண்டிருந்தார் இப்படி வெகுகாலம் செல்லவும் தன் பதியை தேட ஆரம்பித்த லட்சுமியானவள் கடைசியாக நாரதர் மூலமாக நடந்ததை பற்றி தெரிந்து கொண்டு தபஸினால் காமாக்கியா தேவியை சந்தோஷப்படுத்தி அதனால் விஷ்ணுவின் சுழலுதலை நிறுத்திவிட்டு விடுவித்ததாகவும் அதற்கு மேல் அவரும் நம்பிக்கையை ஆராதித்து வைகுண்டம் போய் சேர்ந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணூத்தி தொண்ணூறு விஸ்வராசா சகல ஜகத்தையும் கபலீகரணம் அதாவது சம்ஹாரம் செய்பவள் அதாவது பிரளய காலத்தில் சராசராத்மகமான சகல பிரபஞ்சத்தையும் சம்ஹாரம் செய்து உட்கொள்ளுவதால் நம்பிக்கைக்கு இந்த பெயர் ஏற்பட்டது இதையே யசிரம சத்ரம் சோபே பவத்த ஓதன மிருத்தோர்யோபசேஷனம் க இத்தாவேதயத்ரஸம் என்றுபனத்திலும் அத்தாச்சாச்சரண கிரகணாத் என்ற பிரம்மசூத்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று வித்ருமாபழம் போன்ற காந்தியோடு கூடியவள் அல்லது வித் ஞானமாகிற த்ரும விருக்ஷம் அதை போன்றவள் வித்ருமாப ரெண்டு விரக்ஷங்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்று உண்டாகிறது போல் ஞானமானது தோற்றங்களை புங்கானு புங்கமாக உண்டாக்குவதால் விரக்ஷத்திற்கு சமமாக சொல்லப்பட்டது அம்பிகை ஞானரூபிணி என்பதாக இதன் தாத்பரியம் எண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வைஷ்ணவி விஷ்ணுவின் சக்தி ரூபமாயிருப்பவள் ஒன்று அதாவது லக்ஷ்மி ரூபமாயிருப்பவள் என்று அர்த்தம் ரெண்டு மேலே சொல்லியதை தவிர அம்பிகைக்கு வைஷ்ணுவி என்று பெயர் ஏற்பட்டதற்கு வேறு காரணங்கள் ஒன்று சங்க சக்கரகதா தத்தே விஷ்ணு மாதா ததாரிகா விஷ்ணு ரூபா தவா தேவி வைஷ்ணவி தேநகீய தே என்று தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன விஷ்ணுவை போல் சங்க சக்கர கதைகளை தரிப்பதாலும் அவருக்கு ஜனனியாக இருப்பது அவரை போலவே சத்ருக்களை சம்ஹாரம் செய்வதாலும் வைஷ்ணவி விஷ்ணுவைச் சேர்ந்தவள் என்ற பெயர் அம்பிகைக்கு ஏற்பட்டதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு விஷ்ணு அம்பிகையும் விஷ்ணுவும் அபேதம் என்பதாக ஏற்கனவே வந்த பல அவற்றின் குறிப்புகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது கோபிகைகளை மோகிக்கச் செய்த கிருஷ்ண தன்னுடைய புருஷ என்பதாக மமைவ பௌருஷம் ரூபம் கோபிகா ஜனமோகனம் என்று லலிதாபோக்யானத்தில் அம்பிகையின் வச்சனம் இருக்கிறது அதிலேயே வீரபத்ரிடத்தில் விஷ்ணு சொன்னதாக ஆத்யாசக்திர் மகே சஷது பின்ன விக்கிரா போகே பவானி ரூபா சாதுகா ரூபா சங்கரே கோபே ச காளிகா ரூபா பும் ரூபா சமதாத்மிகா என்றும் இருக்கிறதே மகேஸ்வரனுடைய ஆதிசக்தியானவள் போகரூபத்தில் பவானியாகவும் யுத்தத்தில் துர்கையாகவும் கோபத்தின் போது காளியாகவும் புருஷரூபத்தில் நானாகவும் நான்கு வேதங்களான ரூபத்தோடு இருக்கிறார் ரெண்டு கூர்ம புராணத்தில் தேவியை ஹிபவான் ஸ்தோத்ரம் செய்கையில் சிராப்தியில் சைனத்திருக்கும் நாராயணன் என்ற உன்னுடைய ரூபத்தை நமஸ்கரிக்கிறேன் என்பதாக சகஸ்திர மூர்த்தான சகஸ்திர பாகுஷம் புராணம் அப்தோ லலிதே ததைவ நாராயணாக்கியம் பிரணதோஸ்மி ரூபம் என்று சொல்லப்பட்டது அதே புராணத்தில் மங்கணகனுக்கு சிவன் விஸ்வரூப தர்சனம் தந்தபோது அவர் பக்கத்தில் இருப்பவள் யார் என்பதாக கி தத்பம் சுகோரம் விஷ்வோமுகம் நாச்சவத் பாஜிதா என்று கேட்டபோது பரமசிவன் தன்னுடைய ஸ்வரூபத்தின் பிரபாவத்தை வர்ணித்து விட்டு மம சரமா மாயா பிரகிஸ்திரித் பிரோஷே முதன மாய யா விம் வோகையேத் நாராயண பரோ என்று தன் பக்கத்தில் இருக்கும் அம்பிகையே நாராயணன் என்பதாக சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது சனத்குமார சங்கீதையில் பிரபாகரன் என்ற ராஜாவினுடைய விஷ்ணு பக்தியையும் அவன் மகிஷியான பத்மினி என்பவளுடைய பார்வதி பக்தியையும் வர்ணித்துவிட்டு ராஜா மகிஷி இருவரும் தனித்தனியானவர்களாக இருந்த போதிலும் தம்பதிகளாகையால் ஒரே சரீரத்தை உடையவர்கள் என்று சொல்லப்படுவதால் ஒருவராலேயே விஷ்ணுவானவர் இரண்டு விதமாக பூஜிக்கப்பட்டதாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரி ஆதித்ய புராண சிவ புராணங்களில் யா தஸ்ய பார்ஷவா பாலாச பார்வத்யம் ஷோஹரிஹி என்று ஹரியானவர் பார்வதியின் அம்சத்திலிருந்து உண்டானவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அம்பிகையை உபாசித்தால் விஷ்ணுவுக்கு பிரீத்தி ஏற்பட்டு அவருடைய லோகம் கிடைக்கப்பெறும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது துர்காம் காத்தியாயம் விஷ்ணுலோக மிகிஸ் ஐசனோதே பத்மபுரா பௌர்ணமாஜயே தாத்து விஷுலோக்கமீயபுராணம் எண்ணூத்தி தொண்ணூத்தி நாளை அயோ யாதொன்றிலிருந்தும் உண்டாகாதவள் ஒண்ணு அதாவது சகல பிரபஞ்சத்திற்கும் அம்பிகையானவள் காரணஸ்வரூபமாயிருக்கையில் அவளுக்கு யாதொரு காரணமும் கிடையாது என்று தாத்பரியம் யோனிஷ்ட இந்திர நிஷதே அகாரி ஹே இந்திரா நீ இருப்பதாக ஒரு ஸ்தானம் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்ற சுதிவாக்கியத்தில் சொன்னபடி யோனி என்ற பதமானது ஸ்தானத்தை குறிக்கும் அயோனி என்றால் ஸ்தானம் இதுதான் என்பது இல்லாதவள் அதாவது அபரிச்சின்னமாயிருப்பவள் என்று அர்த்தம் மூணு அஸ்ய விஷ்ணுவினுடைய யோனிகி தாயாராயிருப்பவள் விஷ்ணு மாதா என்றும் அர்த்தம் சொல்லலாம் எண்ணூத்தி யோனி நிலையாம் சகல பிரபஞ்சத்திற்கும் யோனியாயும் நிலையமாயும் இருப்பவள் ஒன்று சம்ஹார காலத்தில் ஜெகத்தானது அம்பாளிடம் ஒடுங்கி விடுவதால் அதற்கு நிலையமாக ஏற்படுகிறாள் அதே ஜெகத்தும் அம்பாளிடமிருந்து உண்டாவதால் அதற்கு யோனியுமாய் இருக்கிறாள் ரெண்டு தவிர யோனி என்ற பதமானது பிரகிருதியை குறிக்கும் இந்த அர்த்தத்தில் கர்தா ரமீஷம் புருஷம் பிரம்ம யோனிம் என்று ஸ்ருதிவாக்கியத்திலும் யோனிச்சி என்ற பிரம்மசூத்திரத்திலும் சொல் என்ற சுதிவாக்கியத்திற்கு வியாக்கியானம் செய்திருக்கிறபடி யோனி என்ற பதமானது மாயையை குறிக்கும் அதை பரிச்சேதனம் செய்பவள் பாகுபாட்டில் வைத்திருப்பவள் யோனி நிலையா நாலு யோனிகளான ஜெகத்காரணர்களான பிரம்மாதிகள் எல்லோரும் அம்பாளிடத்தில் விசேஷமாக லயமடைவதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் அஞ்சு ஸ்ரீசக்ரத்தின் நடுவிலுள்ள திரிகோணத்தையே நிலையமாக வாசஸ்தனமாகவுடைய பிந்துரூபிணியான தேவியை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் எண்ணூற்றி தொண்ணூற்றி அஜ்ஞானத்திற்கு அதிஷ்டானமாயிருப்பவள் ஒன்று கூடம் என்றால் மோசடி மறைவு பொய் என்றர்த்தம் அஞ்ஞானமானது ஆனந்தத்திலிருந்து உண்டான ஆத்மாவின் ரூபத்தை மறைத்து சம்சாரத்தில் விழச் செய்வதால் கூடம் என்று சொல்லப்பட்டது அவ்விதமான அஜ்ஞானத்திற்கு நாயக்கியாக இருந்து கொண்டு ஜீவன்களுக்குள் பிரேமாத்மகமாக இருப்பதை சொல்லப்பட்டது இதையே தான் தேவி மகாத்மியத்திலும் யா தேவி சர்வபூதேஷோ பிராந்திரூபேண சம்ஸ்தான் என்று சொல்லப்பட்டது கீதையிலும் கூட்டஸ்தம் அச்சலம் த்ருவம் என்று இதே அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு அல்லது மேலே சொல்லி அஜானத்திற்கு ஸ்தானமாய் நிலையாய் இருப்பவள் சொல்லலாம் 3. மேலே சொல்லியதை தவிர கூடம் என்ற பதமானது கூட்டம் யந்திரேன்ற தேராமுக்தரே மாயா திருச்சே சீராதம்போஹ புரத்வாரே சம்சந்தே என்ற கோஷவசனத்தின்படி யந்திரம் பொய் ராசி அசையாதிருத்தல் சம்மட்டி மாயை மலையின் உச்சி துச்சமானது கலப்பையில் ஒரு பாகம் தம்பம் புரத்வாரம் முதலியவற்றை குறிக்கும் நாலு மலையின் மேல் சிகரம் போல் யாதொரு கிரியையும்லாமல் நிச்சலமாயிருப்பவள் கூட்டஸ்தா அஞ்சு இரும்பு கொல்லர்களால் சம்மட்டிகளால் அடிப்பதற்கு பூமியில் புதைந்திருக்கும் அடையலுக்கும் கூடம் என்று பெயர் அது மாதிரி நிர்பீகாரமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் ஆறு கூடம் என்றால் சமூகம் கூட்டம் என்றும் அர்த்தம் உண்டு லோகத்தில் இருக்கும் சகல சமூகங்களுக்கும் அம்பாளிடம் ஸ்திதியோடு இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் ஏழு அல்லது வாக்பவம் முதலான கூடத்ரயத்தில் இருப்பவள் என்றும் சொல்லலாம் எட்டு கூடம் என்று புரத்வாரத்திற்கு பெயராகியால் அது ஸ்ரீசக்கரத்தில் இருக்கும் திரிகோணத்தை குறிக்கும் அதில் இருப்பவள் கூட்டஸ்தா எண்ணூத்தி தொண்ணூத்தி குலத்தின் ரூபமாக இருப்பவள் ஏற்கனவே வந்த நாமங்களில் குலம் என்பதற்கு மூலாதாரம் கௌல மார்க்கம் பாக்ய பூஜை வம்சம் ஆச்சாரம் முதலான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருப்பதில் அவையெல்லாம் அம்பிகையின் ரூபங்கள் என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது எண்ணூற்றி தொண்ணூற்றி கோஷ்டி பிரியா உபாசக சிரேஷ்டர்களுடைய கோஷ்டியில் பிரியமுள்ளவள் உண் வீரர்கள் என்றால் யுத்தம் செய்வதில் சாமர்த்தியம் உள்ளவர்களை குறிப்பதுடன் உபாசக புங்கவர்களையும் குறிக்கும் அவர்கள் அகமி பிரளயம் குர்வன் இதம பிரதியோகிணா பராக்கிரமம் பரோ புங்கே என்றபடி பராக்கிரமத்தோடு கூடிய ஆகையால் அவர்களுக்கு வீரர்கள் என்று பெயர் ஏற்பட்டது கோஷ்டி என்றால் சபை சல்லாபம் என்ற அர்த்தங்கள் உண்டு எண்ணூத்தி தொண்ணூத்தி வீரா வீரியமுள்ளவள் ஒன்று அம்பிகையின் உபாசகர்கள் வீரர்களாயிருப்பதுடனாலும் வீரியமுள்ளவள் என்பதாக இங்கு சொல்லப்பட்டது அம்பிகையின் பராக்கிரமத்தை பற்றி ஏற்கனவே வந்த பண்டாசுர யுத்தத்தை பற்றிய நாமங்களில் சொல்லப்பட்டிருப்பதுடன் தேவி மகாத்மியா முதலியவற்றுள் சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கவும் ரெண்டு பதிப்புத்ர பதீ வீரா என்ற நாம மாலையில் சொல்லப்பட்டபடி பதி புத்திரர்களுடைய ஸ்திரீக்கு வீரா என்று பெயர் தொள்ளாயிரம் நிஷ்கர்ம்யா கர்ம சம்பந்தம் யாதொன்றும் இல்லாதவள் பிரபஞ்சத்தில் காரியங்களை எல்லாம் அம்பிக்கையை செய்வதாக தோன்றினாலும் வாஸ்தவத்தில் கர்மங்களில் சம்பந்தம் கொஞ்சமும் கிடையாது என்று தாற்பயம் கர்மாக்கள் செய்யாததினால் கர்மலோபத்தினால் ஏற்படக்கூடிய பலனும் அம்பிகைக்கு கிடையாதென்றும் இதனால் ஏற்படுகிறது ந புண்ணிய பாபே மம கைவல்யோபனிஷத் கீதை क्लेश कर्म क्लेशकर्म विभ काश अवरामृष्टपुरशेष्वर योगसूत्र